அன்பும் மதிப்புக்கு உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஒவ்வொரு வருடமும் பெருநாள் இரவன்று அல்லாஹுடைய மாளிகையில் குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் ஊர் மக்கள் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர உள்ளங்கள் அல்லாவுடைய தீனுடைய விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து செயல்பட வேண்டுமென்ற ஆர்வத்துடனும் ஆசையுடனும் இந்த பன்னெண்டு மணி இரவும் நடுநிசையில் கூடியிருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாவும் பெரிதும் சந்தோஷம் அடைகிறார் அடியார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக அல்லாவுடைய விருப்பத்துக்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இரவை இவாதத்தில் கழிக்க வேண்டும் என்ற அந்த ஹதீஸையும் மையமாக வைத்து இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாம் எல்லோரும் கூடியிருப்பது அல்லா நம்மீது கொண்ட ஒரு பெரும் அன்பாக இருந்து கொண்டிருக்கிறது கனியமான சகோதரர்களே நான் முன்வைத்த ஹதீஸ் மிக முக்கியமானது நபிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மகளூர் அல்லாவுடைய படைப்பினங்கள் யாருக்கும் ஒரு போதும் வழிபடக்கூடாது இறைவனுக்கு மாறு செய்யும் விஷயத்துல இறைவனுக்கு மாறு செய்து அடியாறுகளை திருத்திப்படுத்துறது இது அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய உண்டல்ல எப்பொழுதும் அல்லாஹுடைய திரு பொருத்தம்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அடியார்களை திருத்தப்படுத்தி அல்லாவை கோபடுத்துவது இது நிச்சயமாக துனியாவிலும் அழிவையும் நாசத்தையும் நாளை கியாமத்திலையும் மனிதன பெரும் நஷ்டத்திலையும் ஏற்படுத்திவிடும் ஒரு சஹாபி சாதி நவி வக்கா சருதேலான் அவர்கள் அவருடைய தாய் அவருடைய தாய் தீனையும் இஸ்லாத்தையும் எதிர்த்தார்கள் நான் ஒரு முஸ்லிமாக என்னுடைய மகனை ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கபுர் அலல் முஷ் அமத்த உகுவிலை முஷ்ரிகளுக்கு இஸ்லாம் வளருவது இஸ்லாம் மக்கள் மத்தியில் அறிமுகமாகுவது அடையாளங்கள் வெளிப்படுவது அது ஒரு நாளும் அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார் அது உலக நாடுகளில் எங்க வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் எங்க வாழக்கூடிய காசிர்களாக இருந்தாலும் குஃபர் வந்து இஸ்லாம் சிறப்பாக இருப்பத ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லா குரான் யூத நசாராக்கள் நீங்க அவளோட மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் உங்களோட திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்களுடைய விருப்பம் நீங்க அவர்களோட மார்க்கத்துக்கு போகணும் கொள்கை ரீதியாக வணக்க ரீதியாக கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்கள மாற்ற வர்றத அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதுக்கு என்னென்ன வகையில பணத்தை பொருளை பெண்ண ஆட்சியை பயன்படுத்த முடியுமோ அதுக்கு பயன்படுத்துவார்கள் இது இன்று நேற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல எல்லா காலத்திலுமே இதே நடமுறை நாள் முஸ்லிம்கள் செழிப்பாக சிறப்பாக இருப்பதை அந்நியர்கள் பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத நிலைமை அது எல்லா காலத்திலேயுமே இருக்க செய்யும் எல்லா காலத்திலையும் இருக்கதான் செய்யும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இந்த அதிருப்தி இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு போன்ற காலங்கள்ல சுத்தி என்ற ஒரு பித்னா உண்டானது அதுல முஸ்லிம்களை ஹிந்துக்களை அகமாத்தினாங்க உடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதக்கூடிய அபுல் ஹசன் அலி நத்வீர் அஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த குழப்பமான சித்தனாவான காலத்தில் மேவ் என்ற மேவாத்தி பகுதிக்கு போய் ஹதரத் மௌலானா இலியாஸ் அவர்கள் அந்த மக்களுடைய சிந்தனைய மாத்திரத்துக்கு பெருமுயற்சிவார்கள் அவர்களுடைய இந்துக்களுடைய கலாச்சாரம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது பொட்டு வைப்பார்கள் வேட்டி அணிவார்கள் அவர்களுக்கு இருந்தது சிலரிடத்துல பெயர் வைப்பார்கள் ஆக கூடினா ஹத்னா செஞ்சு கொள்வார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ரஹமுல்லா அவர்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அவர்களை இஸ்லாத்துக்குள்ள உள்வாங்கினார்கள் உங்களிடத்தில் இந்த ஹத்னாவுடைய இந்த இஸ்லாமிய ஒரு நடைமுறை இருக்குது மற்ற எல்லாம் தவறுகள் இவர்கிட்ட இருக்கிறது அந்த தவற பேசி தூக்கி வெளியே வீசிட்டா உள்ளதும் இல்லாம போயிருவாங்க அபு மூசா அஷ் அரி அவர்கள் இடத்துல வந்து முரதிலான்கிட்ட வந்து சொன்னாங்க நான் பசரா ஈராக் பகுதிக்கு போறேன் ஆறு பேர் மதம் மாறிட்டாங்க முஸ்லிம்களாக இருந்தவர்கள் மதம் மாறி போயிட்டாங்க வர்களை போய் நான் கத்தல் செஞ்சுட்டு வரவா என்று கேட்டார்கள் கதவால வெளியே போனார்களோ அதே கதவால உள்வாங்கிறது தான் எனக்கு விருப்பமாக இருக்குமே தவிர அவர்களை கொண்டு குமிப்பது அல்ல எங்களுடைய நோக்கம் ஆக இந்த அடிப்படையில அல்லாஹுஹான போசாலாவுடைய ஒரு கட்டளைய நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் திருப்தி பட மாட்டார்கள் என்பதுதான் எல்லா காலத்திலேயுமே இருந்து வந்த ஒரு நடைமுறை அப்ப அதை திருப்திப்பட மாட்டார்கள் என்று சொல்லும் அவங்க என்ன செய்வார்கள் அதுக்கு சதித்திட்டம் போடுவார்கள் எப்படி இந்த இஸ்லாமிய வளர்ச்சி இல்லாமல் நாசப்படுத்தலாம் இவர்களுடைய விஷயங்களை கட்டுப்படுத்தலாம் வளர்ச்சி எப்படி இல்லாமல் ஆக்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்கீம் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கும் நபி சொல்லு அவர்களுடைய இந்த பிரச்சாரம் தாவா நபியுடைய இந்த உழைப்பு முயற்சி இது ஆரம்பிச்ச காலத்திலையும் இதே நடைமுறைதான் இருந்தது மஸ்ஜிது கொழந்து ஒரு மிருகத்துடைய அசுத்தத்தை போடுறது இது ஒரு புதிய எதிர்ப்பண்பு சகித் புகாரியுடைய ஹதீஸ்லா அலுசல்ல அவர்கள் காபத்துள்ளால தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒட்டக தூக்கி கொழந்தை போட்டார் இதுதான் அவர்களுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கும் அவர்களுக்கு இதை தாங்க என்ன வகையில சரி நாங்க இதுக்கு நோவினை செய்யணும் இதை இல்லாமல் ஆக்கணும் அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு முறைய கற்றுக் கொடுப்பான் ஒவ்வொரு காலத்துல உண்ட மதிய வசலாளி செல்லம் அவர்கள் போனதுக்கு பிறகு பல வகையில சூழ் செஞ்சாங்க நவியங்களை கூப்பிட்டாங்க வாங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் மேல எப்படிய இடத்துல இருந்து கல்லை வச்சிருந்தாங்க நேரம் வந்து அப்படி தலையில விழுந்து இருக்கும் அல்லாத்தால இந்த இடத்தை விட்டு நகன் இருக்கு கல்ல போட்டு உயிரை பறிக்கிறதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் செட் பண்ணினாங்க மஸிதுல்லுக்கு மசிதுல்லுக்கு ஆயுதத்தை செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓபனிங் செரமனி நடத்துங்க கூப்பிட்டாங்க ஆயத்தமாக இருக்கக்கூல அல்லா தலா சொல்கிறான் போயிட்டு என்ன மசித் தக்வாவுடைய அடிப்படையில் கட்டப்பட்டதோ அதுதான் அல்லாவோடு நெருங்கக்கூடிய மச்சு அதனால நீங்க சொல்லுங்க நபவியாக இருக்கலாம் செஞ்சு பல தாக்குதல் நடத்தி அநியாயங்கள் செய்து ஒன்றுமே சரி வருதில்லை என்ன செய்யலாம் எப்படி சரி நபீத முடிய கொண்டு வாங்க சூன்யம் செஞ்சு போடுவோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரையும் சூனியம் சேருவதில் இருந்து சூனியத்தால பாதிக்கப்படுறதிலிருந்து பெரும் பாவங்கள் உண்டு பெண்களிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது முடிகள் எடுத்து அவர்கள் முடிச்சு போடுறதுதான் குலார்பின் வல்லா தலை சொல்லி பதினொரு ஆயத்துகள் எல்லாம் இறக்கி வச்சான் நபியவர்களுக்கு எல்லாம் மலக்குவார்கள் அனுப்பி காண்பித்தான் அவர்கள் ஒரு அறுவருப்பான மோசமான கிணத்துக்குள்ள மனித உருவம் மாதிரி ஒன்று செஞ்சு அதில் இந்த முடியெல்லாம் கட்டி கொண்டு போயிட்டு கீழே அல்ல நபியவர்களை பாதுகாக்கிறார் நபியவர்களுக்கு அதனால வந்த ஒரு விஷயம் தான் ஒன்பது மனைமார்கள வீட்டுல யாரோட வீட்டுக்கு போனேன் நபிக்கு ஒரு மறதி ஒன்று தவிர அல்லா காலா நபிக்கு வேற எந்த வகையான தாக்கமும் ஏற்படுத்தவில்லை கண்ணி மாணவர்களே எங்களுடைய வார்த்தை எங்களுடைய பார்வை எங்களுடைய நகர்வு எங்களுடைய செயல் அனைத்திலயுமே தாக்கம் வந்து நல்ல முறையில பார்த்தா அலம்லா தீய முறையில பார்த்தா அது அது ஆபத்தானது ஒரு சஹாபி சாதாரண மனிதர் அந்த சஹாவி பதில் சகாவி இன்னொரு பதில் சகாவிய அப்படி ஏங்கி பார்த்தாரா நீங்கி போய் உத்தர பார்க்கறது அந்த பார்த்ததில் என்ன நடந்துச்சு உண்மை கண்டுதன கும்ிருகத்தை அதனுடைய சக்திக்கும் கொண்டு சேர்த்த கண்டி நிகழ்வு நடந்தது கடைசியாக எல்லாரையும் பார்த்து கண்ணூர் பட்டார் கண்ணூர் பட்டா எல்லாரையும் கந்தேகப்பட்டு கூடாது அதுக்குள்ள வாக்களை ஓதிக்கொள்ள வேண்டியதுதான் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டியதான் உறுதியாக சில கண்ணு பொல்லாதது அவர் பார்த்தாலே மாங்க மரத்திலிருந்து காய்கீல் ஒழுங்கும் இதனாலதான் சில சில இடங்கள்ல காய்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாங்க பார்த்தாண்டாலே அதுக்கு ஆபத்தை வந்துரும் இது இது ஷரியத்துல இதனால குழந்தைகளை கூட எங்கட குழந்தைகளுக்கு கூட நாங்க பார்க்கும் பொழுது ஏங்கி போய் பார்க்க கூடாது யாரால் இந்த கண்ணூர் ஏற்பட்டது என்பத அடையாளம் கண்டித்தாங்க நபி சொல்லா அல்லூ அவர்கள் கூப்பிட்டு அவரை அவருக்கு கடுமையான வார்த்தைகளான நவியவர்கள் அதிருப்தியே தெரிவிச்சாங்க பாரக் அல்லான் ஒருவரை பார்த்து சொல்ல தெரியாதா மாஷா அல்லா பாரக் அல்லா அல்லாஹ் வரக்கத்தாக்கு ல்லாம் அவங்களை செழிப்பாக்கி வைக்கட்டும் நேமத்தை அதிகரிக்க செய்யட்டும் இதுல சந்தோஷம் தரட்டும் நோயை சுமாக்கி தரட்டும் எல்லாம் அவங்களோட வீடு பறக்கத்தாக்கி வைக்கட்டும் வியாபாரத்தை செழிப்பாக்கி வைக்கட்டும் கண்ணை போட்டு கண்ணால் அதுக்கு பாதிப்பேற்படுத்த பாக்குறீங்க வேண்டாம் அது கந்தி ஸ்ரீ உள்ளவர்கள் அப்படி தந்த கண்ணால ஏதும் மற்றவர்களுக்கு ஆபத்து வர்றது தெரிஞ்சுக்கொண்டா எப்பொழுதுமே அல்லாட பேரை முற்படுத்தா அந்த தீங்கு பாதுகாப்படும் இதனால குழந்தைகளுக்கு ஒரு துவாக இருக்குது அவர்களுக்கு நபி அவர்கள் இது ஓதி இருக்கிறார்கள் நாங்க எங்களுக்கும் அது ஓதிக் கொள்ளலாம் தீங்கிலிருந்தும் இன்னும் தீய கண்களுடைய ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பேன் கனிவான சகோதரர்களை பெரியாக்கிறேன் எப்பொழுதும் அமையடும் நிச்சயமாக அந்நியர்களுடைய பார்வை எங்கள் மீது அது அபாய கர்மமானதாக இருந்து கொண்டேதான் இருக்கும் எல்லா காலத்திலும் இருக்கும் இலங்கைக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அந்நியர்களுடைய பார்வை எங்கள் கொஞ்சம் கூடுதலாக சாடுவது இலங்கைக்கு புதுசு போல எங்களுக்கு தென்படுகிறது ஆனா உலக வரலாறு வரலாறு விஷயம் ஒன்று அல்ல நவியவர்கள் மிக சாரம்சமாக சொல்கிறார்கள் ஊதில மாலவியூதாக நான் நோவிக்கப்பட்டது போல யாருமே நோவிக்கப்படல நான் அச்சுறுத்தப்பட்டது போல யாரும் அச்சுறுத்தப்படையில் சொல்லாது அதனால அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யணும் சது அவிஸ் அவருடைய தாய் அவல் வந்து சொன்ன மகனே நீ ஸ்லாத்த விடணும் விடணும் நீங்க எங்களை மார்க்கத்துக்கு வரணும் இதுதான் அந்நியர்களுடைய கோஷமாக இருக்கும் நாங்க எங்களை பார்த்துக் கொள்ளணும் அல்ல எனக்கு நீ என்ற முடிவை ஈமாவோட ஆக்கி வச்சது நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வெள போக எனக்கு ஆட்சி கிடைக்கட்டும் கிடைக்காமற் இருக்கும் எனக்கு பணம் கிடைக்கட்டும் கிடைக்காமற் இருக்கட்டும் எனக்கு பதவி கிடைக்கட்டும் கிடைக்காமல் இருக்கட்டும் கிடையாது உமர்து அப்துல் அசீர் அஹத்துல்ல காலம் அந்த காலத்துல ஒருவரை உமர் உமர அப்துல் அசீர் ரஹமுல்லா அவர்கள் துப்பறிவதற்காக வேண்டி போய் உழவு பார்த்துட்டு வாங்க ஸ்பையாக பேசு அந்த ஊர்ல முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்குதான் அங்க போனா ஒரு கண் பார்வை இல்லாத ஒருவர் ஊதி கொண்டிருக்கிறார் அவர் பதில் சொல்லல இரண்டாவது விடுத்த சொன்னார் மூணாவது விடுத்தார் மூணு விடுத்தம் சொன்னதுக்கு பிறகும் சலாத்துக்கு பதில் வர ஒரு தானே ாலதான் ரெண்டு கண்ணையும் இத்தண்களையும் இரும்ப சூடாக்கி எடுத்து அப்படி இந்த விடுவோட்டு உமர் அப்துல்ல வாழ்க்கையை நசீவ் ஆக்கணும் செய்யலாம் நாங்க எங்களோட வாழ்க்கையை சரி அமைக்கலாம் முஸ்லிம்களுடைய அரசர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல குறைந்தபட்சம் அவர்கள் அந்நியர்களுக்கு முன்மாதிரியாக அமைஞ்சார்கள் என்றால் ஓஹோ அத பார்க்கும் பொழுது அந்நியர்கள எப்படி எங்களுடைய நடைமுறைய வாழ்க்கைய காட்சியும் உண்மையான செயல்றி ரீதியில நாங்கள் நடைபெறப்படுத்தும் பொழுது ஒரு தனி அசர தாக்கத்தை அந்நியர்களுடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறான் அதை நான் காண்கிறோம் உலகில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திலையும் அப்படியான ஒரு விஷயத்தை காணும் பொழுது அதன் பக்கம் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு முன்னோக்கு அவர்களுக்கு இருக்கிறது இந்த உமர் அபி அப்துல் அஹ் இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டது உமர் அப்துல் அது ஒரு கடிதம் எழுதினார் கடிதத்தில் குடிப்படுறாங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க அந்த அரசருக்கு கடிதம் எழுதுறாங்க ஏண்ட களிமா சொன்ன ஒரு முஸ்லீம் உங்களுடைய ஆட்சியின் கீழே அநியாயத்துக்காளாக இருக்கிறார் அவரை நீங்க நிரபராதியாக அவரை நீங்க எங்கட ஊருக்கு திருப்பி அனுப்பாவிட்டால் என்னுடைய படையின் ஆரம்பம் அங்கேயும் அதனுடைய முடிவு இங்கேயும் இருக்கு ஒரு முஸ்லிமுக்காக ஒரு முஸ்லீமுடைய உயிரை பாதுகாக்க இந்த நிலைப்பாட்டை உமர் அப்துல்ல எடுத்திருந்தார்கள் நீண்ட சம்பவம் மௌத்தாகிட்டார்கள் அந்த செய்தி வந்து எடுத்துட்டு போனவருக்கு அந்த தூத கொண்டு போனவருக்கு பயம் வந்துருச்சு அரசன் சொன்ன பாருங்க அவருடைய முடிவு எடுத்துட்டேன் இவரை திருப்பி கொடுக்கிறதாக அவருடைய மரணத்துக்கு பிறகு உள்ளத்தில் மாற்றமும் கிடையாது நாம நல்லவர்களாக இருந்தால் அதனுடைய தாக்கம் உலகத்தில் எல்லா பகுதியிலையும் இருக்கும் தீயதாக இருக்கும் என்று சொன்னால் அது எல்லா இடத்திலையும் தீயது இருக்கதான் செய்கிறது அதை ஒரு பெரிய வித்தியாசத்தை காண முடியாது நான் சொல்ல வந்தது எல்லாவுக்கும் மாறு செய்து அடியார்களை திருப்திப்படுத்தி ஒரு நாளும் அல்லாவை நாங்க அடைய முடியாது சாது அவிமக்காசுக்கு அவருடைய தாயால ஒரு பெரிய சோதனை வந்தது தாய் சொன்ன மகனை நீ ஸ்லாத்த விடணும் விடணும் தாய் என்ன சொன்னா நீடணும் இதுக்கு நான் எனக்கு சொல்றேன் உலகத்துல எல்லாருமே இத தான் செய்வாங்க அல்லாவுடைய கலாம் சொல்கிறது சாது அவிமக்காசுடைய தாய் மட்டுமல்ல எல்லாருடைய உள்ளத்திலையும் இஸ்லாம் வளர்வதை அவர்களால காண முடியாது ஒரு சில உள்ளங்கள் இருக்குது மாஷால்லா அல்லா அவர்களை குஃபர்ல இருந்தாலும் அப்துல் அபுதாரிவு போல அப்துல் முத்தலிவு போல அவர்களுக்கு இதுக்கு உதவி செய்யணும் என்று அந்த மனப்பான்மை இருக்குது சில சில மனிதர்கள் இருக்கிறாங்க காசிர்கள் அவர்களுடைய சில சில பழக்கங்களை பார்த்தா அல்லாஹர் பெரிய ஆச்சரிய இதனாலதான் ஒரு சாவி அல்கமா அவர்கள் சொல்கிறார்கள் காலத்தில் எங்களுக்கு செலிப்பாக இருக்கும் பொழுது நன்றி செலுத்துவோம் சபரிந்த பலா சோதனை வந்தால் பொறுமையாக இருப்போம் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம் கதாது பகைவனை சந்தித்தாலும் உண்மையை பேசுவோம் அஞ்சாவது விதியை நாம் பொருந்து கொள்வோம் விதியை நாம் இது காலத்துல குஃபார் நபி சொல்லுங்க நபிமார்களுடைய தன்மோட வாழ்க்கையில் இருக்குது பதினஞ்சு விஷயங்கள் அவர்கள் எண்ணினார்கள் நபி உஞ்சு விஷயங்களை சொல்லி அது நீண்ட ஹரீஷ் அதை நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா காஃபிர்தான் அவர் பௌத்தர் தான் அவர் ஹிந்து அவர் கிறிஸ்டியன் ஆனா சில நேரத்தில் அவர்கள்ட்டையும் சில நல்ல பண்பாடுகள் நல்ல குணங்கள் நல்ல தன்மைகள் இருக்கு நல்ல தன்மைகள் நபிசல்லாலு செல்லம் வாழ்ந்ததே நாங்க நீங்க வாழ்றது போல காபிர்களோட எங்களுக்கு இதற்கடி பேச வேண்டிய ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம் இந்த கண்ணோட்டத்துல நாங்க கொஞ்சம் பார்க்கறது குறவு ரசல்லா அலுசல்ல அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமா இருக்குது எப்படி மக்களை சமாளிச்சாங்க பாருங்க பாட்டனார் எடுத்தா அப்துல் முத்தலின் எங்கிட்டு குடும்பத்தை எடுத்தா எங்கிட்ட அபு ஜஹல் அபூலகம் அபூலகம் எவ்வளவு குடும்பத்துடைய உறவு அவர் நபியை பார்த்து நபியுடைய சகோதர் தகப்பனுடைய சகோதராகிறார் திட்டுகிறார் நபியை பார்த்து தப்பன் இல்ல கயா நாசம் உண்டாக முகமது என்று சொல்கிறார் அபு தாலி நான் செய்யற மகனே நான் களிம மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மருமகன் நபியுடைய மருமகன் அபுல் மூத்த மகள் ஜெயின முடிச்சிருக்கிறார் அவரும் ஒரு காப்பிர் அவருக்கு பிறந்த புல் உமாமா ஜெயினவுக்கு பிறந்த புள்ள தான் உமாமா மருமகன் ஒரு கா ஒரு சிறிய தந்தை ஒரு காப்பில் விரோதியாக வந்திருக்கிறார் யாரு அப்பாஸ் பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் பார்த்தா மருமகனும் வந்திருக்கிறார் பதருடைய மருமகனும் வந்திருக்கிறார் காப்பிர்ப்பும் நபியவர்களுக்கு பகைவர்கள் மட்டுமல்ல குடும்பத்தால் இருந்தது அவர்களுடைய குரோதத்தை அவர்களை தன் பக்கம் திருப்பினார்கள் அவர்களுக்கே எவ்வளவு நெருக்கடியாக இருந்திருக்கு பாருங்க பாருங்க போக வரைக்கும் இஸ்லாத்து தளவு இல்ல அபு இஸ்லாத்த தலுவாங்க அவர் என்ன செய்யறாரு தெரியுமா அதோட மட்டும் நிக்கல அதுக்கு விரோதம் காட்டிக்கொண்டே இருக்கிறா மக்காவுடைய வெற்றியுடைய நாள் வரக்குள்ள அவருடைய தாடி எல்லாம் வெள்ளையாகி நபியவர்கள் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க அபுபக்கர் என்ன வாப்பா களிமா சொல்ல போக்குறா நபியவர்கள்ட உள்ளத்தை பாருங்க அபுபக்கர் ஏன் அபுபக்கர் நீங்க என்னோட வாப்பாவை கூட்டிட்டு வந்தீங்க நான் அவருகிட்ட வந்திருப்பேனே வேற சொல்லா இல்ல உங்ககிட்ட நாங்க வரணும் வாப்பாவுடைய தீன் இஸ்லாம் எவ்வளவு அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அபுபக்கர் மகன் பதருடைய யுத்தத்துல சொல்றாரு வாப்பா நீங்க வாழ்க்கை கீழே வந்தீங்க பதருடைய யுத்தத்துல அபுபக்கருடைய மகன் பதிலானவர்களுடைய மகன் அவர் வந்து அபுபக்கர வெற்றத்துக்கு கைய தூக்கிறார் வாப்பா இருக்கிற விட்டுட்டார் ஆனால் பிந்திஸ்ல தேற்றுக்கொண்டார் அபுல் ஆபியுடைய மருமகன்லாத்துக்கொண்டார் அப்பாஸ்ல விசார்த்துக்கொண்டார்கள் எங்களுக்கு இந்த நாட்டில் சில சில விரோதங்கள் வருது குடும்பத்தால் இல்ல வெளியில் உள்ளவர்களாக நாங்களும் நபியவர்கள் நடந்தது போல நடக்காட்டி இந்த உள்ளங்களை நாங்கள் வெற்றி கொள்ள மாட்டோம் நபியவர்களுக்கு உள்ளுக்காக இருந்துச்சு விரோதம் சில விரோதத்துக்கு பதில் கொடுக்கறதை அல்லா கிட்ட உட்பாடு இப்ப அபுல் அஹப் இவ்வளவு குடும்பத்துல உறவுல சேர்ந்தவரே முகம்மதே உனக்கு அலுவல் படட்டும் என்று சொல்லக்கூட நபி கேளுமா உனக்கும் அலி ஏற்படும் சொல்ல சில நேரத்துல பதில் கொடுக்க இயலாது எல்லாம் கேள்விக்கும் உலகத்துல பதில் கொடுக்க போக சில நேரத்துக்கு நாங்க பதில் கொடுக்காம இருக்கிறத பார்த்து நீங்களும் இது என்னது இவங்க இப்படி இருக்கிறாங்க என்று எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறது கட்டாயம் இல்லை சில நேரத்தை பதில் கொடுக்கிறது அல்லா கிட்ட பிஸ்மில்லா எல்லாருக்கும் பாடம்தானே இந்த சூரத் நரசர்லால் இஸ்லம் அவர்களை பார்த்து சொல்றான் ஒரு ஆம்பத்துல பரவ மாட்டார் நீ எனக்கு என்ன எனக்கு அதெல்லாம் எப்படி இருக்கிறது நவியோம பதில் கொடுக்க போகல அமைதி அல்லாஹ் பதில் சொல்ற உங்களுக்கு ஆண் சந்ததி இல்லை என்று சொல்கிறானோ அவன் அப்படி கேவலமானவன் இழிவானவன் குறை உடையவன் உங்களை முன்னூறு உலகத்தில் நாடு இருக்கும் முண்டா எல்லா இடத்திலும் உங்களோட பேர் சொல்லக்கூடியவளை நாங்கள் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தந்த உயர்வு அவனுக்கு தந்த இழிவு எல்லாரும் பதில் கொடுத்துட்டான் தப்பன் லக்கையா முகமதுன்னு திட்டினதுக்கு பிறகு நபியுடைய ரெண்டு மகள்மாரையும் முடிச்சிருந்தான் அபுல் அகபுடைய ரெண்டு குழந்தைகள் நினைக்கிறது சிலவங்க வந்துருச்சுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லிக் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு மேல் ஒரு பூரிப்பு ஏற்படுது நபியோட மகள்மார் ரெண்டும் மாலை இல்லை தலாக்க ஆகிருச்சுரவும் முடிச்சாங்க அபுல் அகபுடைய வந்து பதில் கொடுத்தான் உங்களை பார்த்து அழிவுண்டு சொன்னா அவனுடைய அழிந்து விட்டது அல்லா முடிவு எடுத்துட்டு அழிந்து விட்டது பாருங்க சில நேரம் சில அட்டகாசங்கள் நடக்கும் பொழுது நாங்க மிக பொறுமையாக அமைதியாக அல்லாஹிட்டு ஒப்படைக்கிற பழக்கத்தை செய்யணும் நாங்க சட்டத்தை கை கெடுக்க போனோம் தான் பிரச்சனையாகும் நாங்க கூட்டுல போய் இருக்க வேண்டிய நரம் நாட்டில் அமைதி ஒரு நாளும் வராது எங்க ஒரு மனிதனால ஒரு சட்டத்துக்குள்ள இருந்து தன்னுடைய தற்பாதுகாப்பு செய்து கொள்ளணுமோ அங்க சேர்றதுக்கு நாடும் அனுமதிக்கும் சரீரத்தும் அனுமதிக்கும் நாடும் அனுமதிக்கும் எப்பயுமே ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது சட்டத்துக்குட்பட்டவராக தான் செஞ்சு கொள்ளணும் சட்டத்துக்கு முரண்பட்டு செய்ய போனா சத்தம் எங்களை வென்றும் நாங்க அதுக்கு முகம் கொடுத்துக்கொள்ள மாட்டோம் எந்த லாயருக்கும் பேசி அங்க எங்களை விடுவிக்கிறது கஷ்டமாகிடும் நாங்கள் சட்ட உட்பட்டு ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் அது யூசுஃப் அலை நடந்து கொண்டது போல இருக்கும் எங்களுக்கு அநியாயம் நடந்தாலும் ஒரு நாள் அல்லா இந்த அநியாயத்திலிருந்து வெளியேற்றுவாங்க அவர்கள் தன் முறையாக நடந்து கொண்டார்கள் முறத்தவரு நடக்கல முறத்தவரு நடந்தவர்கள் எங்கள் மீது போட்டாங்க அதனால சிறை அனுபவிக்க வேண்டி வந்தது அந்த சிறை என்பது அது சிறை அல்லது சொர்க்கத்தின் பூஞ்சோலை கன்னியமானவர்களே இந்த நடைமுறையை இது உள்ளத்துல பதிவு இந்த காலத்துக்கு மிக தேவையானது இந்த காலத்துக்கு மிகவும் தேவையானது பதில் கொடுக்கலாம் அந்த குடும்பமே நாசத்துல போயிருச்சு அபுலகம் அவனுடைய அவன் குழந்தையோ அவன் செல்வமோ எதுவுமே அவனுக்கு எந்த பயணம் கொடுக்க ஆச்சரியமாக இருக்குதே அவன் செத்துட்டான் அபுலகம் புணத்தை புள்ளே கூட பேச்சு தொடுறாங்க இல்ல அல்ல வரக்குல எப்படி கொடுப்பான் என்று யாராலும் தெரியாது அல்லாஹ் கொடுக்க வரக்குல அபுல் அஹபுக்கு இப்படி ஒரு கேடு வரும் யாராலும் என்ன அப்ப சிலர் வந்து சொன்னாங்க வாப்பாட பணம் உடன் உட உண்ட ரோசம் இல்லையா அதை எடுத்து புதைக்கிறதுக்கு அந்த குழந்தைகள் கையால தொடது என்றதுக்கு கம்ப போட்டு அப்படி தூக்கி மலையில கொண்டு போய் வீசிட்ட அல்ல சொன்னான்னு சொன்ன அது நடந்தேதான் அது சந்தேகப்படக்கூடாது ஆனால் நாங்க அப்படியான நேரத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும் நாங்க நாங்க ஒருவர் முஸ்லிம் இஸ்லாமத்தை பத்தி தவறாக பேசிட்டார் இப்ப எடுத்த எடுப்பது நாங்க அவருக்கு பத்வா செஞ்சிட்டோம் எங்க முதலாவது கடமை என்ன தெரியுமா இஸ்லாத்தை பத்தி தவறாக பேசினாரே எப்ப சரி இஸ்லாம் சம்பந்தமாக இவருக்கு நான் போதனை செய்திருக்கிறேனா நான் இவருக்கு இந்த மார்க்கத்தை பத்தி தெளிவு கொடுத்திருக்கிறேனா ஒண்ணுமே கொடுக்காம அவருக்குத்தனமாக நடந்ததுக்காக வேண்டி நாங்களும் அந்த முறையில் பதில் கொடுத்தா அல்லாட உதவி ஒரு நாள் வர மாட்டாரு நவிசல்ல நடைமுறை ஒரு நாளும் அப்படி இருந்தது கிடையாது நவியவர்கள் அந்த நடைமுறை ஒரு நாளும் கையால இல்ல அவர்களுக்கு விளங்குவைங்க சகவாக்கள் ஒரு சில காபிர்களை பிடிச்சிட்டு வந்தாங்க அவர்களை வந்து கட்டி வச்சாங்க அவங்க சொன்னாங்க யாரும் சொல்லல இந்த மக்கள் எங்களை கைதிகளாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க சகவாக்கள் எங்களுக்கு எந்த அழைப்பும் எந்த விளக்கமும் எந்த தெளிவும் எங்களுக்கு தர பிடிச்சிட்டு வந்தாங்க பாதுகாப்பான அமைதியான நிம்மதியான இடத்துல கொண்டு போயிட்டு விட்டுருங்க அதுக்கு பிறகு அவர்களுக்கு அழைப்பு கொடுங்க யார் அநியாயத்துடைய உச்சக்கட்டத்தை தெரிஞ்சு பிடிவாதமாக விதண்டாவாதமாக அநியாயமாக செய்து வருவார்களோ அவர்களது முடிவோ அபு ஜகலை போல உத்வாவை போல சேவா போல அங்கேயும் ரசூசல்லா அலுசல்லம் அவர்கள் கையாண்ட முறை இருக்கிறது மேலான சகோதரர்களே வரலாறு படிக்கும் பொழுது பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அந்த பதினாலு பேருடைய மமதையாக பெருமையாக ஓஹோ இன்றைக்கு வெற்றியுடைய நாள் எங்களுடைய காவிரிகள் எங்களுடைய விரோதிகளை வீழ்த்தினை சேதம் வந்துருச்சு அது எங்களுக்கு கவலையாக இருக்க நீங்க இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பல வகையான எதிர்ப்புகளும் பல வகையான சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு மட்டுமல்ல மக்கால வாழக்கூடிய சவுதியில வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முதையே திட்டம் போட்டு அவர்களை எப்படி எல்லாம் செய்யலாம் என்று பிளான் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த பிளானிங்க செயல்படுத்திக் ஆப்கானிஸ்தான்ல உள்ள இஸ்லாமியர்களை எப்படி நாசப்படுத்தணும் அம்பது வருஷத்துக்கு முதல் ரஷ்யால இருந்து ஸ்கீம் பண்ணினாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள்ல முடிக்கிறது இல்ல பல வருஷத்துடன் அரபு நாடுகள் எப்படி அங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையை மாத்தி இஸ்லாம் பேர் பேரளவுல வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் பறிக்கணும் இதெல்லாம் திட்டம் போட்டு அந்த திட்டத்துடைய வலையில நாங்கெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் அதனால நாங்கள் விழிப்படைய ஒரு மேலான சகதரே ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனுடைய எப்படி அதை கையாகிறது எப்படி நாங்க இதுக்கு முகம் கொடுக்கிறது எப்படி நாங்க இதுக்கு பதில் கொடுக்கிறது சில விஷயத்துக்கு பதில் கொடுத்த ஆகணும் அதுக்கு முறையாக பதில் கொடுப்போம் சில விஷயத்துக்கு பதில் கொடுக்க தேவையில்லை அதுக்கு என்னத்துக்கு கொண்டு போயிட்டு நாங்க பதில் கொடுக்க போகணும் அதுக்கு என்னது பதில் கொடுக்க போகணும் சில சில விஷயங்களை நாங்க அந்த முறையில தான் கையாண்டோம் சமீப காலத்துல ஏற்பட்ட பிரச்சனையை உதாரணமாக எடுத்துக்கோங்க சிலர் வந்து அரசியல்வாதிகளோ அல்லது பிக்குகளோ எப்படி சொன்னாங்க இந்த ஹலாலுக்கு பணம் எடுக்கிறது குரான் சொல்லி இருக்காது பணம் எடுக்கிறது இப்ப இவங்க அவங்க சொல்றாங்க எங்களோட விவாதிக்க வாங்க எங்களோட விவாதிக்க இப்ப யாரோட போயிட்டு சண்டை பிடிக்கணும் ஒரு ஆயுதம் ஒரு ஒரு சக்தி இருக்குதோ ஒரு சின்ன புள்ள மாதிரி ஒரு புள்ள பேசுதுன்றா அதோட போயிட்டு என்ன விளையாடலாம் என்ன கண்டுபிடிக்கலாம் இது குரானையே ஒன்னும் விளங்குதில்ல குறாண்ட சட்டத்தை இவர்கள் எங்களுக்கு விளங்க வச்சு அவர்களோட போயிட்டு நாங்க விவாதிக்கிறோம் தான் அதை எங்களை தான் மடத்தணும்னு சொல்லணும் அப்ப இதுக்கு பதில் கொடுக்கவே மீங்கடைய பாவம் ஏன்னா அவர் தொல்விக்கிறார் தொழுவிக்கிறதுக்கு எப்படி சம்பளம் எடுக்கணும் ஆனாலுக்கு எப்படி பணம் எடுக்கணும் நான் சொல்றேன் இல்ல இதுக்கும் பணம் எடுக்காத இதுக்கு எப்படி பணம் இந்த பிரச்சனை ஒ உருவாகிச்சு ஒரு காலத்தில் அல்லாஹு இமாம் தீர்த்து வச்சாங்க என்ன ஆதாரம் எடுத்தாங்க ஜமாத் போய் கொண்டிருக்க போல ஒரு காபிற்கு பாம்புண்டு கொத்திருச்சு பாம்பு கொத்தினா அந்த அவர் மயங்கி போயிருக்கிறார் கொஞ்சம் வைத்தியம் செய்யுபாக்கள் சொன்னாங்க முப்பது ஆடை கொடுத்தாங்க பாத்தியா ஓதி ஊதினா அவர் எலும்பி உட்கார்ந்துட்டார் சூரத்தில் பாத்தியா ஊதினா எலும்பி உட்கார்ந்துட்டார் இப்ப அவருடைய சுகத்துக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு சூரத்தில் பாத்தியா இவங்களுக்கு முப்பது ஆடு கிடைச்சிருச்சு சாபாக்களுக்கு மத்தியில இது பிரச்சனை ஆகிருச்சு இது சாப்பிடலுமா சாப்பிட கூடாதா இதே எடுத்துட்டாரு போட்டோன்னு நபி அவங்க சொன்னாங்க உங்களுக்கு கிடைச்சது ஹலாலான பணம் இந்த ஆடு உங்களுக்கு ஹலாலான நீங்க இதை எடுத்துக்கமாம் இந்த ஹதீஸ வச்சு சொல்றாங்க மச்சிதில் இமாம இருக்கக்கூடியவரும் சம்பளம் எடுக்கலாம் தொழுவிக்கிறதுக்காக அல்ல அவருடைய இந்த சேவைக்காக சேவைக்காக என்ன செய்யறாரு அவருடைய வீடு விடுறாரு குடும்பத்தை விடுறாரு எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யற அவர் இருக்கிறார் பொதுவாக இமாம்களுக்கு ரமதான் வரக்கூட மட்டும்தான் கொஞ்சம் கவனிக்கிறது அந்த நிலம மாறி அவர்களுக்கு சம்பளங்களை முறையாக கொடுக்கக்கூடிய பழக்கத்தை மசித்கள் நிர்வாகிகள் உண்டாக்கி கொள்ள உங்கட கையாலையா போகுது உங்களோட உள்ள விசாலப்படுத்தினா அல்லாஹ் கொடுப்பா அப்பாஸ் ரதேலான் அவர்கள் உமர் ரதேலானுக்கும் இடையில ஒரு சிறிய மோதல் வந்துருச்சு என்ன மோதல்ன்னா அப்பாஸ் ரதிலான் அவர்கள் வந்து உடைய வீடு மதீனாவுடைய மசிதிக்கு பக்கத்தில் இருக்குது ரதில்லான் கிட்ட அவங்க சொல்லிட்டாக்கு நீங்க யாரு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த காரணத்தை நான் தர மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் பெரிய மனிதர் சஹாபி அல்லாட வீட்டுக்கு இப்படி ஒரு வேலை செய்யறதா என்றது பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக உமர்றதில்லான்னு சொன்னாங்க நான் இதை எடுத்துதான் ஆகவே அவரு தகவல் பாரு ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துச்சு இப்ப தகராறு சேர்க்கிறதுக்கு காதி கிட்ட போனாங்க காதி சொன்னாரு உமரே உங்களுக்கு எடுக்கிறான் உமர்றதைலான் எப்படி ஜஜ்பாத்துல்லால் என்ன ஆதாரம் உனக்கு இருக்குது எடுக்கலாமே என்று சொல்லி விளை போனாங்க இந்த காணி கார என்ன செஞ்சார் தெரியுமா ஒவ்வொரு நாளும் விளைய கூட்டினார் இப்ப மார்கட் விலையை விட கூட சொல்றாங்க சிலைமால சில பார்த்தா இதெல்லாம் சரிபட்டு வராத விட்டுருவோம் இப்ப அல்லா தான் ஓஹோ சிலைமாலே உங்களோட பணத்தாலையா கொடுக்கறீங்க உங்களோட பணத்தாலையா அப்ப பொறுப்பாக உள்ளவர்கள்ட உள்ளத்துல வரணும் எங்கட பணத்தால கொடுக்கல அல்லா தந்த வீர சக்கனாக நாம் தந்ததிலிருந்துதான் நீங்க செலவழிக்கிறீங்க அப்போ அண்டைக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு பதினாயிரம் சம்பளம் அதுலேயேதான் பதினஞ்சு வருஷமா ஓடுது பொருளாதாரம் கூடிக்கொண்டே போது நாட்டுடைய தேவை கூடிக்கொண்டிருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருக்கு பசி இல்லை அவருக்கு வீடு இல்லை அப்ப அவருடைய தேவையையும் காலத்துக்கேற்ப நீங்க அலந்து சரியாக கொடுத்தாதான் அந்த நமதானில்ல கொடுத்தம்தானே அதெல்லாம் வந்துச்சுதானே இதுலேயே கணகு காட்டிக் கொண்டு இருக்கவானா அல்லாவுக்காக வேண்டி இந்த நிலைமையை மாற்றி உலமாக்கலுக்கு கொடுக்கும் பொழுது தாராள உள்ள அந்த சேவை அப்பதான் நீங்க பரிபூர்ணமான சேவையாக அடைய முடியும் அல்லா சொன்னது போல ஓஹோ அப்ப உமர் ரதில சொன்னாங்க சரிதான் சிலை மாலை சார்த்துக்கே அல்லா சொல்லி இருக்கிறப்பா அப்பாஸ் கிட்ட போய்ட்டு எடுக்கலான்னு சொன்னாங்க உமர் எனக்கு அல்லாட மாளிகைக்கு தாரது இல்ல அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கோம் நீங்க அமீராக இருக்கலாம் ஆனா சும்மா வந்து எந்த காலில கைய போட இல்லாது அதை தான் நான் சொல்லி வைக்க நீங்க அமீராக இருக்கேனும் நீங்க எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யலாது முறையீடு தலையீடு செய்ய உங்களுக்குள்ள வரையறைக்குள்ளதான் நீங்க என்ன செய்து கொள்ளணும் உங்களுக்கு காரியங்களே செய்து கொள்ளணும் ஜெமியத்தொழுதே எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க எல்லா விஷயத்திலும் கைய போடணும் கைய போட்டவங்க எங்களுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள தீர்மானத்துல அங்க இங்கே ஆக்கள் அத அது சம்பந்தமாக தெளிவான விவரத்தை நான் இன்றைக்கு பேசிட்டேன் எல்லாருக்கும் விவரம் சொல்லப்பட்டுருச்சு அதை நான் இங்க மருவ மீட்டு சொல்ல தேவைப்பட மாட்டாங்க உள்ளது எது கட்டுப்பாட்டுக்கு உள்ளது இருக்குதோ அதில நேரம் அதுக்கு கூட வரம்பு மீறி செயல்பட ஆரம்பிச்சிடாங்க கட்டுப்பாட்டுல இல்லாததெல்லாம் நாங்க கொண்டு போய் கைய போட போனோம் அஜையும் செய்யுங்க நீங்க அதையும் செய்யுங்க நீங்க மச்சிதையும் செய்யுங்க எது செய்யுங்கன்னா அது உருப்பட்டு வராது கடைசியில உள்ளதையே விளக்க வேண்டி ஏற்பட்டோம் கடைமான பெரியார்களே பதரத் அப்பாஸ் ரயிலான அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த படிப்பணையான நிகழ்வு இதிலிருந்து என்ன விளங்குது ஒரு விஷயத்த ஒரு மனிதர் தன்னுடைய சக்தியால பலத்தால அடைய முடியாதிருப்தியோடு தான் அடைய வேண்டும் செல்வம் அவர்களுக்கு இங்க இந்த ஆடுடைய விஷயம் வந்ததே அப்ப அதிலிருந்து தான் இமாம் அப்துல்லி சொல்றாங்க இவருடைய இந்த சேவைக்கான ஊழியம் சேவைக்கான சி எடுத்தா அவருக்கும் தொழுக கடமை உங்களுக்கும் கடமை அவருக்கும் தொழுக கடமை இப்ப இந்த விஷயத்த ஒரு காபிரோட போயிட்டு விவாதிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவைக்கு என்ன யாரு பதில் கொடுக்க பதில் கொடுக்கிறதா யாருக்கு போயிட்டு பதில் கொடுக்கிறது அவர்களுக்கு நாங்க என்ன பதில் கொடுக்கணும் மேலான சகோதரத்திலே இது நல்ல மனதுல பதி வைங்க பெரும்பான்மை சமூகம் தவறு செய்து கொண்டு இருந்தாலும் தவறையும் நீ தவறு செஞ்சான்னு சொல்லி மூஞ்சில அடிச்சா அதால வரக்கூடிய பாதிப்பு இருக்கிறது அது கொள்ளாத பாதிப்பாக இருக்கும் பெரும்பான்மை சமூகம் இதை சகிச்சு கொள்ள மாட்டார்கள் அதனால நிதானத்தை கடைபிடிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கு நான் சொல்ல வந்தது ஒரு விஷயம் அதிலிருந்து சொல்லிக் கொண்டு வார சாதிப் அவர்களுடைய இஸ்லாத்தை தாய்க்கு சகிக்க முடியல தாய்க்கு சகிக்க முடியல எப்படியோ அதே போலதான் உலகத்தில் எல்லாம் இதே போலதான் அபு உரேரா தாய்க்கு கேள்விப்பட்டு மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா தெரியுமா அவன் ஆரம்பிச்சுன்னு இவர்களுக்கு துடிச்சு போனான் அந்த தாய் அந்த அபு உரே ரோஜன் ஓடி வந்து சொன்னாங்க யாரும் உங்களை திற யார சொன்னா நீங்க என்ன திடாண்டத்துக்கு இஸ்லாமிய கட்டத்துல ஒரு சிலரை நவிய அப்படி அடையாளம் கண்டு சொல்லி இருக்கிறாங்க இவருக்கு முடிவு தான் வரணும் அது ஏலாத கட்ட கோடான கோடி மக்கள்ல புறக்கெடுக்க கூடிய ஒரு பத்து பேர் தான் அப்படி இருப்பாங்க அது இல்லாம மற்ற எல்லாருக்கும் ரமதானுடைய சிறப்பான நாள் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருக்கலாம் அது குரான் ஹரீஸ் அரசியலுடைய கண்ணோட்டத்தில் இல்ல அரசியலுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா எல்லாத்தையும் விமர்சிக்கிறதும் தாக்குறதும் அதை பேசுறதும் அதுக்கு பதில் கொடுக்கிறதும் தான் இருக்கும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எந்த விஷயத்தை அரசியலை இஸ்லாமிய மய எந்த ஒரு காரியமும் அதை இஸ்லாம் சொல்லும் அந்த வரையுறைக்குள்ள செய்தாங்க நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனை அதனுடைய உதாரணமாக ஒரு அரசியல்ல உள்ளவர் அவர் ஒரு நாளும் அரசாங்க சொத்தநியாயமாக அரசாங்க சொத்தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டார் என்பது தெரியவருமுண்டா இந்த முஸ்லீம் இப்படி நேர்மையானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டா இவ்வளவுதான் அவர் பாவிப்பார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெட்ரோல் இவ்வளவுண்டா இவ்வளவுதான் அவர் பாவிப்பார் அதிலையும் குறைப்பார் அவர் என்ற அந்த சிந்தனை இந்த காபிர்களுக்கு போக்குள்ளதான் உண்மையான இஸ்லாம் இவருடைய அரசியல் என்பது தெரிய இல்ல இவரும் அவரை போல அவர்கிட்ட சொல்லி நீ எனக்கும் இப்படிதான் பெட்ரோலை கூட்டித்தா நீ எனக்கு தான் குடும்பத்தில் உள்ள இவரே அரசியல் அங்க உள்ள லாபத்தை அடைய பார்த்தார் என்று சொன்னா அங்க அல்லாவுடைய பொருத்தம் அங்க வரமாட்டாது அங்கு இஸ்லாம் தெரிய வரவே மாட்டாரு அரசியல் தேவை ஆனா அரசியல் இஸ்லாமிய மயப்படுத்தப்படுவது தேவை கடிமாதவர்களே அப்பதான் எங்களுடைய மாறு செய்யும் அடியார்களுக்கு வழிபடை அல்லாக்கு மாறு செய்யும் விஷயத்துல அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்துல அடியார்களுக்கு வழிபட்டு நான் அல்லாக்கு மாறு செஞ்சுட்டேன் இவருக்கு நான் வழிபட்டுட்டேன் வழிபட்டுதான் ஆகணும் அபு சாஹிப் அபு சாதி தாய் சொன்ன மகனே இஸ்லாமே உனக்கு ஒரு இழிவான தகவலை பெற்று தர போகிறேன் நான் வெயில்ல போயிட்டு நின்று நிழல்ல நிற்காமற்ற போறேன் தாய கொண்டவன் என்ற ஒரு இழிவு பேர் உனக்கு வரணும் என்ற சாது அவிவகாசுடைய தாய் போய் கடுமையான சூட்டில் நின்று சாதி மகனாருக்கு பெரிய ஒரு சிந்தாத்தம் நெருக்கடி ஒரு கவலையான சோதனையான ஒரு நிலைமை செஞ்சார் தெரியுமா மதிக்கிறேன் சில நேரம் தாய்மார்கள் தவறாக நடப்பாங்க வாலிவர்கள் ஜமாக்கில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாட தீனோட தொடர்பாக உள்ளவர்கள் மதிச்சு நடந்து கொள்ளணும் ஒரே அடிக்கு சில நேரத்துக்கு தாய தவறுகளை திருத்தேராமரிக்கும் அதுக்காக அந்த தாய்மையுடைய அந்த ஒழுக்கத்தை நாங்க அந்த கண்ணியத்தை கொடுக்காம நடக்க கூடாது அந்த தாயுடைய உள்ளத்தை விண்டுதான் ஆனா இந்த சாமியுடைய உள்ளத்துல வந்த தைரியம் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் தாயே நான் உனக்கனாக உயிர் போனாலும் என்னால ஒன்றும் செய்யலாத நிலைமையில நீ எனக்கு சொல்றாத்த விடு சொல்லி அதுக்காக போய் நீ வெயில நிக்கிறது என்னையால சைக்கர் அந்த தாய் பாத்தா ஓஹோ என்ற மகன திருத்த அவ்வளவுக்கு வந்துட்டான் அதனால அல்லாக்கு மாறு செய்யறதுல அடியார்களுக்கு வழிபடுறது கூடாதுலமா நேற்று எடுத்த தீர்மானம் அதுக்கு நாங்க வழிபடுறது இப்ப நாங்க அல்லாட கட்டளைகளுக்கு ஏதோ மாற்றம் செய்யறோமா புற கண்டுட்டாங்களே இப்ப நாங்க அவர்கள எடுக்கணும்ட்டு ஒரு சாரார் வந்து பெறாரு சொல்லிட்டாங்க இது அந்த வகையில சேரக்கூடியது அல்ல இது அந்த வகையில் சேரக்கூடியது அல்ல இது மிக தெளிவான எப்படி புறையுடைய இந்த அமைப்பு இருக்கணும் என்பதே தெளிவாக அடையாள கால மட்டு உலமாக்கலாலே சட்டமாக சில வழிகாட்டல்கள் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது அதுலொண்டுதான் இன்றைய தினம் புறப்பாக்குறதுக்கு சாத்தியம் இல்லை உதாரணமாக ஒன்பதுக்கு சூரியன் மறைகிறது ஆறு இருபத்தி அஞ்சுக்கு சந்திரன் மறை மறைஞ்சிட்டு சந்திரன் பத்து பேர் வந்து சாட்சி சொன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு சந்திரன் சூரியனுக்கும் போதே இப்ப யாரும் வந்து பத்து பேர் சாட்சி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள இல்லுமா உங்களுக்கு எஸ் எம் எஸ் அந்த இதும் அனுப்பி போட்டு கவர்ந்து போட்டு குழப்பத்தில் ஆக்கினோட நீங்களும் சேர்ந்து பெருமாள் எடுத்துடுறதா அந்த அறிவு உள்ளவர்கள் அதை எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் முஷ்டமையா இந்த கத்தியிடமே ஹலால் தெளிவோ ஹராம் தெளிவோ இடையில சில சந்தேகமான விஷயங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய இப்ப இந்த நுணுக்கம் எல்லாம் எல்லாருக்கும் என்ன எப்படி தெரியும் லட்சம் வைக்க பத்தாயிரம் உலமாக்களுக்கு அதுல இந்த இருபது லட்சம் முஸ்லிம்களுக்கு வழங்க வைங்க சொன்னா அது சாத்தியமான விஷயம் கொஞ்சம் நாள் எடுக்கும் கனிமன சகோதரர்களை பெரியார்களே சில சில விஷயங்களை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் உலமாக்கல் விளங்குவது என்பதற்காக தான் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த தீர்மானம் வெளிநாட்டு புற அல்ல இது அடிப்படையான விஷயம் நீங்க சவுதியில பாருங்க நீங்க ஆஸ்திரேலியாவில் பாருங்க அர்ஜென்டினால பாருங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்க உள்ளது அங்க இங்க உள்ளது என்ன ஆதாரம் சஹி முஸ்லீம்ல வர்ற சையா ஹதி சை முஸ்லீம்ல வந்து இருக்குது மிக தெளிவாக இருக்குது அது என்னது சை முஸ்லீம்ல குறை அப்துல்லா அப்பாஸ் ஒரு அடிமை அவர் போராடு சிரியாவுக்கு சிரியாவுக்கு போனா அங்க மாவியார் அவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து வெள்ளிக்கிழமை கண்டாங்க நீங்க கண்டீங்க நானும் கண்டு மாவியாவும் கண்டோம் எல்லாரும் கண்டு அவங்க மதியாட்டு வந்தா அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் மொழிபெயர்ப்பு இருக்கவே செஞ்சு வருது இந்த காரியம் நடந்து கொண்டு போகுது இடையில முஸ்லீம் கல்சரல் டிபார்ட்மெண்ட்டும் வந்து சேர்ந்து இருக்கு ஒரே வசுவாசங்களையும் சந்தேகங்களையும் ஆஹ் அரசாங்கத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளை சேர்த்து கொடுக்கறதுக்குதான் அரசாங்கத்துக்கு வெள்ளிக்கிழமை சரியில்ல அதனால எப்படி செய்யறாங்க இந்த உலகத்தில் என்னென்னலாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை இதோடைய அவங்களுக்கு சந்தரிக்கு அவங்களுக்கு இதெல்லாம் நேரம் இருக்குதா இதெல்லாம் பாக்குறதுக்கு சும்மா வதந்திகளை ஒருவேளை அரசியல்வாதிகள் அடைஞ்சு போட்டு கொடுக்கிற பழக்கம் இருக்குதா அப்படி யாரும் தெரியாது ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு குரான் அந்த அளவுக்கு இந்த நாட்டுல எங்களுக்கு வசதி எல்லாம் இருக்குதா உள்ளதே பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இதுல டெலிஸ்கோப் எல்லாம் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு மலேசியா இல்லாட்டு சவுதியா சவுதியே அந்த இருபத்தெட்டையும் மத்தையும் பரட்டி கொண்டிருக்கிறாங்க அவளை எல்லா வசதியும் இருந்து கூட நாங்க என்ன செஞ்சோம் சிம்பிளாக எங்களுக்கு கண்ணால தெரிய அபி சொல்லி சொல்லலாம் சொல்லிருக்கிறாங்க அது எங்கட ரெண்டாவது பூமியில பார்க்கணும் நீங்க ஆகாயத்துல போயிட்டு இல்லை பூமியில இருந்து இது எங்கட எழுத்துல எழுதி இருக்கிறோம் எடுத்த தீர்மானத்துல பூமியிலிருந்து நீங்க வானத்தை பார்த்து கண்ணு தெரிப்பட்டா சொல்லுங்க கண்ணுக்கு தெரிப்படுறதும் இருக்குதே இது சிலவங்களுக்கு சில மாற்றமாக தெரி பற்றோம் தூரத்திலிருந்து பார்த்தவருக்கு அவர்த கண்ணு சரியாது வச்சிருக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு அங்கு சில ஏற்பாடுகள் செய்து அங்கிருந்து நாங்க தகவல்கள் எடுத்து தான் தெரியல அல்லாட கிருப்பை கொண்டு இது நடந்து கொண்டு இது இரண்டாவது எங்க இரண்டாவது தீர்மானம் இது பூமியிலிருந்து வெற்ற இது பார்க்கப்படும் மூணாவது இன்றைய நாள் பார்க்கறதுக்கு சாத்தியம் இல்ல இன்றைய நாள் பார்க்கறதுக்கு சாத்தியம் இல்ல சாத்தியம் இல்லை சொன்னா சொன்ன எப்படி நான் சொன்னது போல ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு சூரியன் வரைகிறது அதே நேரத்தில் சந்திரம் வரைஞ்சு எங்க வாக்கையிலும் ரெண்டும் சேர்ந்து போயிருச்சு இருபது நிமிஷம் தரிச்சாலும் கூட பார்க்க முடியாது என்பதுதான் அந்த துறை சார்ந்தவர்களுடைய கருத்து இருபது நிமிஷம் அந்த சூரிய வெளிச்சத்தோட அல்லாட குதிரத்து அதுதெல்லாம் இருக்குது அல்லாத்தால எல்லாம் சக்தி பெற்றவன் குதிரத்துடையவன் எல்லாம் இருக்குது ஆனா உலகத்துல நடைமுறை உண்டு இருக்குது அல்லாட இருக்குது ஆறு நாற்பதுக்கும் சூரியனை மறைய அதனால நீங்க இத்தால ஆறு நாற்பதுக்கு செய்யுங்க இன்னைக்கு அல்லாட குதிரத்து இருக்குது சொல்லி சொல்லி எதுமா ஒன்பதுதான் இங்க யாரும் கடலோரத்துல இருந்து இங்க போயிட்டு சூரியனை கடையான சில இடத்துக்கு அவருடைய பிறந்த அவரு முன்புக்கும் சில இடத்துக்கு அதான சொல்லி விட்டுருவாரு சில இடத்துல அப்படியும் இதை வச்சுதான் நடக்குது அப்ப இதுக்கு இந்த நாட்டில் உள்ள உலமாக்கல் உதிந்தவர்கள் வாஷாலா அதே அந்த துறை சார்ந்தவர்கள் நிபுணத்துவர்கள் அவர்கள் இந்த தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள் அமல் செய்ய சாத்தியம் இல்லாத ஒரு நாளில் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் அந்த துறை சார்ந்தவர்கள் அந்த எல்முல் பலக் எஸ்ட்ரோனமி வாரசாஸ்திர இந்த அறிவுள்ளவர்கள் அவர்களுடைய ஒரு ஜமா தொண்டு இருந்து ஜமித்துலமா வழி நடத்துவாங்க ஹலாலுடைய விஷயம் வரக்குள்ள இப்பையும் நாங்க ஹலாலுக்கு சான்றிதழ் வழங்கி கொண்டுதான் உதவியாட உடன்படிக்கையில உமரதியுக்கு பெரிய கோவம் வந்துச்சு என்ன சொல்லலாம் நாங்கள் எல்லாரும் எஹராம் கட்டிட்டு வந்திருக்கிறோம் நீங்க எப்படி செய்ய நபியவர்கள காலத்துல உமரதியு போன்ற சாபாக்கள் எப்படி பேச வச்சது எதுக்குன்னா பின்னால வர்றவங்க எல்லாம் எல்லா நேரத்திலையும் நீங்களும் உமராகி எல்லாரும் பேச ஆரம்பிக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்களும் அந்த உமரந்தைலானு போல பெரிய கை சேதம் பண்ண வேண்டி வரும் உமர்தேலானு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற சஹாவி எனக்கு பெரும் நவியாக இருந்தா அவரும் நவியாக இருப்பார்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படி நன்மாராயம் எல்லாம் இல்லை நாங்க எங்களை வாயெல்லாம் சும்மா போட்டு கடைசியில கேடை எடுத்துக் கொள்ள கூடாது வீணான விஷயத்துல வாயை போட்டால் கடைசில முடிவு அல்லா தலா எல்லா நேரமும் பொறுத்து கொண்டு இருக்கிறது இல்ல அல்ல முன்மாதிரியாக சில விஷயங்கள் எங்களுக்கு காட்டிடந்துட்டான் அதை நாங்கள் என்ன செய்யணும் மன திருப்தியோடு சந்தோஷமாக அந்த விஷயங்கள் எடுத்துக்கோ உமர் எலான்னு புதைவியால நபோங்களோட ஒழுக்கமின்மையாக நடந்து கொண்டத வாழ்நாள் முழுகும் நினைக்கும் நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க தௌவா செஞ்சிருக்கிறாங்க அல்லா கிட்ட மன்றாடி இருக்கிறோம் சதக்கா செஞ்சிருக்கிறோம் நோம் பிடிச்சிருக்கிறான் தர்மம் செஞ்சிருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க எல்லாம் இப்படி நடந்து கொண்டேன் உலமாக்கல் விஷயத்தில் சகோதரர்களே அனாவசியமாக வாய போட்டு தன்னுடைய ஆகத்தை பாலாக்கி கொள்ளாதீங்க சில நேரம் உலமாக்கலுக்கு மத்தியில நான் போன வருஷமும் இந்த புறையுடைய விஷயத்தை பத்தி விவரிச்சேன் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதுக்காக வேண்டி நாங்க பிளவுபடவும் இல்லாத அதுக்காக சண்டைபிடிக்கவும் அதுக்குள்ள வழி என்ன பிரச்சனைகள் வந்தா முறையாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானங்கள் எடுக்கப்படும் நாங்களே எடுத்த ஒரு தீர்மானம் தான் இன்றைய தினம் காண்றதுக்குரிய சாத்தியப்பூர் இல்லை என்றால் அன்றே வானிலை இந்த துறை சார்ந்தவர்கள் உடைய ஒரு ஜமா தொண்டு நிமித்தலுமாக்கு வழிகாட்டும் அந்த நாளில் காண முடியாத நாளில் சிலர் வந்து சாட்சி சொன்னா அவருடைய சாட்சி நிராகரிக்கப்படும் உலகம் பேசி இருக்கிறாங்க பழைய மாவுகளாக ஒருவர் இருப்பார் அவர் தான் தீர்ப்பு எடுப்பார் அந்த காசியுடைய தீர்ப்புக்கு எல்லாரும் வழிப்படணும் அவ்வளவுதான் காதல் எடுத்த தீர்ப்பு வழிபடுறதுதான் கூடி ஒற்றுமையாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் உண்டு அந்த தீர்மானத்தை மாத்துறதாக இருந்தா மாஷா நல்ல விஷயம் இப்ப என்ன செய்யணும் எல்லாரும் மாஷா இல்லாண்டு வழிபடணும் பாருங்க உலமாக்கல் எல்லாரும் செய்யணும் அல்லாமா இப்பியமத்து இமாம் மற்ற இமாம்கள்ிப நீங்க கண்ணால எ சொல்லது நீங்க கண்ணால என்னத்தை பாத்தீங்கன்னா எழுது தெரியாது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வழங்கக்கூடிய சாதத்தை நடந்திருக்கு சில சகாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க பார்த்த நேரத்தில் உமர்றது நான் எச்சரிக்கை செஞ்சா உங்களோட கண்ண அந்த புருவத்துல வந்து முடி விழுந்துருச்சு அந்த முடியாலதான் நீங்க பார்த்தது போல உங்களுக்கு தென்படுது ஒன்று சின்னது அப்படி பார்க்க வானமோ விழு விளங்கும் இருக்குது அதுக்காக வேண்டி என்ன செய்யணும் மசாலா அதுக்கும் சட்டம் இதெல்லாம் ஜெம்மித்தில்தான் எடுத்த தீர்மானங்கள் அப்ப எனக்கும் யாருமே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு இப்ப பிரச்சனையே இல்லை எல்லாம் தீர்மானம் எடுத்துமெண்ட் பண்றது உலமாக்கல் தான் ஆர்வத்திலையும் அவர்களுடைய ரோஷத்திலையும் வேகத்திலையும் சில தீர்மானங்கள் எடுத்துட்டாங்க துவாசோமிஷாலாக எதிர்காலத்துல இப்படி நடக்காம இருக்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்குரிய வழிகளை நாங்க பார்த்து ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்குரிய வழிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக அவாவாக ஆசையாக இருக்கிறது கனியமானவர்களை அல்லா ரொம்ப ஊர இந்த கொழும்பு பகுதியை அல்லா முஸ்லிம்களை கொண்டு செழிப்பாக சிறப்பாக வாழக்கூடிய முஸ்லிம்களாக அல்லா இந்த கொழும்பு பகுதியை ஆக்கி வச்சிருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இந்த ரமதான அல்லாஹ் எனக்கு தந்தது போல இந்த ரமதானில் அல்லாஹ் எங்களுக்கு பல பாக்கியங்களை செய்தது போல இந்த ரமதான்ல அல்லா எங்களுக்கு பல விவாதத்துக்களை நல்லவர்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தது போல நாங்க அல்லாவ எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களா அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களா அல்லா ரபுள் கட்டளைகளை மதிக்கக்கூடியவர்களா அல்லாவுடைய ஏவல் விளக்கல் எடுத்து நடக்கக்கூடியவர்களா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுடைய திருப்தியோட வாழ்ந்து மரணிக்க வேணும் என்ற ஒரு ஒரு ஒரு ஒரு நோக்கத்தோட நாங்க துணியால வாழ்ந்துட்டு பெரிய ஒரு மேலான சோழர்களே இந்த தீன் விசாதமானது இந்த தீனுக்கு ஏதும் வர்றத நாங்க நீங்க சகிச்சுக்கொள்ள மாட்டோம் இந்த நாடு ஒரு சிறப்பான நாடு உலகத்திலிருந்து வரக்கூடிய அண்ணியர்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டை பத்தி நல்லெண்ண வச்சிருக்கிறார் இது தொடரணும் இது தொடரணும் இது தொடர்றதுக்கு நாங்க என்ன செய்யணும் நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தடார் படார் என்று நான் முடிவெடுக்காம நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலத்தில் மிகவும் அவசியம் இத முதலாவது முக்கியமான ஒரு நசிகத்தாக எடுத்துக்கோங்க ஏன்னா வெளி சக்திகள் பயங்கரமாக இந்த நாட்டுக்கு புகுந்திருக்கு உள்ளுக்குள்ளவர்களையும் அது கெடுத்துக்கொண்டே இருக்குது கரையரைக்கிறது போல வைரஸ் பூர்றது போல கம்ப்யூட்டர் இந்த வைரஸ்கள் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு இத நாங்க நபியுடைய சாபாக்களுடைய காலத்துல ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அந்த காலத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே முறையனாக கையாளணும் சிறப்பான்மை நாட்டுக்கு கையாள சில சட்டங்கள் பெரும்பான்மை நாட்டுக்கு கையாள வேண்டிய சில சட்டங்கள் இஸ்லாம் நமக்கு எப்பையும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான ஆட்சியாளர்களை தான் இந்த நாட்டில் வைக்கணும் என்று அல்லாஹிட்ட கனிமார சகோதரிகளை பிரியாக்களே இந்த ரமதானுடைய கடைசி நாட்கள்ல சிறப்பான இருக்கிறோம் அல்லாயிடத்தில் அச்சம் இருக்க கூடாது உதவி செய்த அல்ல இதுவரைக்கும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்த அல்ல இதுவரைக்கும் எங்களுடைய கஷ்டங்களை போக்கி தந்த அல்ல இதுவரைக்கும் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அல்ல சுகான் அல்லா அல்லா வேளாண் சகோதரர்களே அது அல்லா அல்லா இடத்துல சில விஷயங்களை நாங்கள் பொறுப்பு சாத்திரம் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எங்களுக்கு எதிராக அநியாயங்கள் உலகத்தில் அநியாயத்துக்கு அல்லா ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார்கள் இன்னேசன் அல்லா விழாவை அல்லா அடியார்கள் மீது அநியாயம் செய்வதும் கிடையாது அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை அல்லா பார்த்துக் கொண்டிருப்பதும் கிடையாது அநியாயம் யாரும் செய்தா அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் உண்டு அல்லா தலை கொடுப்பார் அந்த காலத்துக்குள்ள அவர்கள் திருந்தாவிட்டால் அவர்களுக்குள்ளது அவர்கள் அனுபவிச்சுதான் ஆகுவார்கள் நான் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி வருகிறேன் சில விஷயத்த படிப்பினைக்குள்ள சில விஷயமாக எடுத்து பார்த்தோம்னா அது எங்களுக்கு இருக்கும் நாங்க அதிலிருந்து படிப்பினை பெறலாம் பாருங்க நவாஸ் ஷெரீஃபும் முஷர் நவாஸ் ஷெரீப் பத்து வருஷத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இடையில அவர் சிறைக்குள்ள போனார் மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பா தப்ப வச்சாங்க சவுதி அரசாங்கம் பத்து வருஷமாக போயிட்டு இருந்தார் இப்ப திரும்ப வந்து இருக்கிறார் இப்ப பதவியையும் வகுக்கிறார் இவர் முந்தைய பிரைம் மினிஸ்டர் அறிக்கை கொள்ளதால் முஷரஃப் முடிச்சு உள்ளுக்கு போட பார்த்தார் முஷரப் வந்து அவரை பதவியில் வந்து சேர்ந்தார் அட்டகாசங்களை செஞ்சார் இஸ்லாமாபாத் ஒரு மஸ்ஜித் அப்படியே அவர்தர் ஆர்டர் அப்படி தகர்த்தார் அதுல நூற்று கணக்கான நூற்று கணக்கான குழந்தைகள் குரானுடைய ஆபிஸ்கள் ஆலிமாக்கள் பெண்கள் எல்லாம் சாயிதாக்கப்பட்டார் இது ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் நாட்டில் அனாவசியமாக அந்த உலமாக்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை போட்டு அப்படி ஒரு நாசகார செயல் நடைபெற்றது லால் மசித் என்ற அதால வந்த நல்ல விளைவும் இப்பதி வைங்கல் ஐயா இது சில நாட்கள் நாங்க கை மாறி கொடுப்போம் கை மாறி கொடுப்போம் நாங்க அவசரப்பட தேவையில்லை கை மாறி கொடுப்போம் யார் நிதானத்தைப்பார்களோ அவர்கள் அதுக்கு அனுபவிச்சுக்கொள்வார்கள் அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரிதான் தாத்தாரிகள் மீது முஸ்லிம் அரசர்கள் அநியாயம் செய்தார் தாத்தாரிகள் மீது மங்கோலியா தாத்தாரிகள் மீது முஸ்லிம் அரசர்கள் அநியாயம் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் யாரும் முஸ்லிம்களா இல்ல காபிர்கள் உள்ளத்தில் வந்து முஸ்லிம்களுடைய அல்லா நிச்சயமாக நீதத்தைங்களுக்கு தருவார் அவர் அவங்க போயிட்டு மலையில நின்று தவம் இருந்து நோம்பு புடிச்சு அல்லா கிட்ட மன்றாடினா இவர்கள் எங்களுக்கு அநியாயம் நீனே இவர்களை பொறுப்பேன் அல்லா தாலா திருப்பி விட்டுட்டா மறுபக்கத்துக்கு தாத்தாரிகளுக்கு அல்லாஹ் பயங்கர சக்தியை கொடுப்போர் அழிச்சார்கள் முஸ்லிம்கள் எப்படின்னா காலத்துல இருந்தாலும் அது அது அது நினைச்சு பார்க்கலாம் அந்த காலத்துல நினைச்சு பார்க்கலாம் இருபது நாப்பது நாலுல இருபது லட்சம் முஸ்லிம்கள் அப்படி களால வெட்டி வெட்டி கொண்டான் ஒரு பெண்மணி முகத்தை மூடிக்கொண்டு அவள் ஒரு நூறு ஆண்களை பார்த்து சொல்லுவாலாம் இந்த இடத்துல இருக்கணும்னு நான் வாழ எடுத்துட்டு வருவேன் எல்லாரும் உட்காருங்க मेमें ஒரு சின்ன உதாரணம் உண்டு செல்லாத செல்லும் ஒரு நாள் ஏதோ ஒரு பானம் உண்டு குடிக்கிறாங்க நவியாவோட பழக்கம் இருக்கு வலது பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுப்பாங்க வலது பக்கத்தில் உள்ளவருக்கு நவியாவும் கொடுப்பாங்க வலது பயில கொடுக்கும் பொழுது அவ இப்படி தூக்கி கொடுக்கிறது இடது பக்கத்துக்கு வலது பக்கத்துக்கு மாத்தி உட்கார வைக்கவா அதுவும் செய்ய என்ன செய்யறாங்க அனுமதி கேட்கலாம் சின்ன பிள்ளைகிட்ட அவர் விடுவாரா அதெல்லாம் எனக்கு இயலாது உங்களோட கையால் எனக்கு தான் வேணும் இப்படி வச்சு தள்ளி விட்டாங்க இருப்பமோ நான் கொடுத்தேன் நான் பார்த்தது அங்க கூட ஆனா இமாம் புகாரில் அமத்துல்லா எலையை இந்த அதிச கோட் பண்ணிட்டு சொல்றாங்க இந்த அளவு கூட அநியாயம் நடைபெற்று விட கூடாது இந்த அளவு கூட வலது கையாலதான் வலது கையால இங்கிட்டு வலதுக்கு போறதுக்கு போறத நவியவர்கள் விரும்ப அநியாயம் நடந்தது அநியாயமும் எங்களால எந்த சந்தர்ப்பத்திலையும் நடந்திடக்கூடாது அதுல நாங்க விருப்பாக இருக்கணும் நவிசல்ல செல்லோட வீட்டுக்கு சாப்பாடு வந்துச்சு சாப்பாடு அனுப்பினது இல்லாம ஒரு பெண் தானே அவன் முல்ல பாத்திரத்தை தூக்குறது போல அப்படி பிறப்பிட்டு பாத்திரம் உடஞ்சிருச்சு இப்ப ரச பாத்திரம் உடைஞ்சா அங்க வேறொரு கேஸ் ஒன்னு கடைசியில செல்ல பார்த்தாங்க முல்ல ஊட்டில உள்ள பாத்திரம் அதே போல ஒரு பாத்திரம் இருந்துச்சு அதை வச்சு நவியவங்க அனுப்பி வச்சுட்டாங்க பாத்திரம் உடைஞ்சா அந்த பாத்திரம் ரீப்ளேஸ் பண்ணிதானே ஆகும் எடுத்தீங்க ஒருத்தருடைய பேனாவ உடைச்சு போட்டீங்க எடுத்தீங்க கத்திய பாவச்சுட்டார உடைச்சு போட்டீங்க எடுத்தீங்க பயண பேர் முட்டிட்டீங்க எடுத்தீங்க வாகனத்தை பாவிக்கிறதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நடக்கணும் அநியாயம் நடக்க கூடாது கடைசியாக அழகான ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி கொழந்து முடிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு ஹதீஸ்கள் கொழந்திருக்கிறாங்க அநியாயம் கிதாவுல் மதாலி அநியாயங்கள் நடைபெறக்கூடாது வாழ்க்கையில மிச்சம் ஜாக்கிரதையாக இருந்த மேலாண் சகோதரே இந்த ரமதானுடைய ஒரு பாடமாக எடுங்க அநியாய வாழ்க்கையில என்னால நடந்திருக்கூடாது நான் யாருக்கும் அநியாயம் செய்யலும் பொல்லாத ஒரு சாணளவு காணிய ஒரு மனிதன் அநியாயமாக எடுத்தால் அது நாளை கவத்து நாளில் ஏழு பூமிய களத்தில் அல்லா தூங்க நடக்கிற காரியமா இது ஏழு பூமியை யாராலும் சுமக்கேதுமா ஒரு ஏ இந்த சாணம் மனிதன் எடுக்கணும் அபகரிக்கிறது வாடகைக்கு எடுத்தது மாற்றிக் கொள்றது இதுக்கு புத்தி என்று பெயர் வைக்கிறது அரசாங்கம் இப்படி செஞ்சுச்சு அதனால நான் செஞ்சுட்டேன் உறுத்து கொண்டாடுறது இதெல்லாம் இதுல சேரும் அதனால் அந்நியர்கள் மற்றவர்களுடைய சொத்துல இருக்கணும் இருக்கணும் காலத்துல நடந்த சம்பவத்தை காண்பிக்கணே காணியை வாங்கினார் ஒருவர் காணலுக்கு ஒரு புதையல் வந்துச்சு இங்கிட்ட எங்க உள்ள புதையல் எல்லாம் தோண்டிட்டு போறாங்க புதையல் வந்தோன்னு அவர் சொன்னார் இது நான் காணிய மட்டும்தான் வாங்கினேன் புதையல வாங்க இல்லை ஏதோ அவரு சொன்னார் காணியை புதையலை சேர்த்து வித்தேன் உங்களுக்கு நான் எனக்கு அடிக்கலாம்டா கடைசில காது கிட்ட போன காத உனக்கு ஒரு ஆண் பிள்ளை உனக்கு ஒரு பெண் பிள்ளையா இந்த ரெண்டு பேரை கல்யாணம் அப்படி நீதமான காலம் இருந்திருக்கு எப்பயுமே எங்க குடுக்கல் வாங்கல்ல நாங்க மிச்சம் கிளியராக மிக துப்புரவாக மிக தெளிவாக இருக்கிறத கொண்டு எங்களோட வாழ்க்கையில அல்லா பெரிய கயிற்களை பறக்கத்தை உண்டாக்குவாங்க எப்பயுமே இந்த நிதானத்தை இந்த ஒழுக்கத்தை இந்த பேணுதலை கடைபிடிச்சு வருவது மேலான சகோதரர்களின் வீட்டுக்குள்ள ஒரு அவர் ஒரு சின்ன கூடாரத்தை கட்டி இப்பாத செய்வார் தொழுவார் அவர் தொழுகையில் ஈடுபட்டிருக்கு தாய் வந்து கூப்பிட்டார் ஜுரேஜ் தாய் தொழுக தாய் தொழுக என்ற தடமாட்டத்தில தொழுதுட்டே போகுமே என்று தொழுதுட்டு போல தாய் சொன்ன அல்ல இவனை விபச்சார குற்றத்துக்கு ஆளாக்குவாங்க எப்படிப்பட்ட பத்வா தாய்மார்களுக்கு சொல்லி வைக்கணும் கொஞ்சம் பத்வா செய்யறதை கொஞ்சம் யோசிச்சுட்டு பத்வா செய்ய ஒரு ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க பத்வா செய்யறது நல்லதான் செஞ்சிருவோம் பொதுவாக பத்வா இந்த சந்தர்ப்பத்தில் புத்தி சேவல மனிதனுக்கு எதிர்பார்ட்டு திட்டாதீங்க அன்தகர் அல்லா சொல்கிறார் நான் தான் காலம் காலத்தை கொண்டு வருகிறேன் யாரை திட்டத்தில் எந்த பொருஷனமும் கொஞ்ச நாள் போகல அந்த அந்த இபாத செய்கிற இடத்துக்கு வெளியே ஒரு பெண்மணி புள்ளையோடு இருக்கிறார் என்னம்மா வெளியில எப்படி இருக்கிற புள்ளதா அல்லாஹர் எப்பயுமே ஒரு தகவல் வந்தா இது அநியாயத்தில் பெரிய அநியாயம் ஒரு சைடு கதை எடுத்துட்டு நீங்க தீர்ப்பு வா சைட விசாரிக்காத வரைக்கும் ஒரு விஷயத்தில் தீர்மானம் கொடுக்கிறது சாத்தியமற்றது நயாது என்ற ஒருவர் இருந்தார் அஷ்ரஃப் அலி தானு ரஹம்லாவுடைய காலத்தில் அஷ்வப் அலி தானு என்று சொன்னார் பெரிய ஆலிம் ஆயிரம் கருந்துகள் எழுதினவர்கள் அவர்களுடைய ஒரு வேலைக்காரர் இருந்தார் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துருச்சு யாரோ வந்து விரப்பத்தை தவறாக சொல்லிக் கொடுத்தார் அஸ்வலி தானி ரகத்துல்ல வந்து கூப்பிட்டு அசோமளி என்னோடு நடந்து கொள்கிறாரு மன்னிப்பு கேளுங்க அவ்வளவு பெரிய ஆலிமை பார்த்து இந்த வேலக்காரர் அல்லா நீங்க மன்னிப்பு கேளுங்க சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா நீங்க சொன்னது தீர்ப்பு கொடுத்ததா இருக்கு அதே போல ஜுரேஜுடைய விஷயத்துல எல்லாரும் பத்வா செஞ்சு போட்டாங்க பத்வா செஞ்சு போட்டா அல்லாஹர் இப்ப அந்த அவர் அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அட்டிச்சு அவர்த அவருடைய பாதத்துடைய இடத்தை உடைச்சி அவர் ரோடெல்லாம் பிடிச்சு இழுத்து கொண்டு போயிட்டு சேர்ந்தார் காசி கிட்ட கொண்டு போயிட்டு சேர்ந்தார் காசி என்ன செஞ்சார் போயிட்டு வவுத்துல அந்த அந்த ஜுரேஜ் புல்லட வயத்துல போயிட்டு கையை வச்சு புள்ள வயத்துல கைய வச்சா புள்ள பேசியது இவரு இல்ல என்ன வாப்பா தோட்டத்தில் உள்ளவர் தான் என்ன வாப்பா அது போல மக்கள் சொன்னாங்க உங்களுக்கு தங்கத்தால் ஒரு மாளிகையை கட்டித்தாரே அவன் வாப்பா என்ன விட்டுருங்க பாப்பா போதும் எந்த குடிசு எனக்கு தந்துடுங்க நான் அப்ப இதுல இம்மா புகார் அஹத்துல சொல்றாங்க பணியாயத்துக்கு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது ஆளாக உலகத்தில் அநியாயம் நடந்தால் அல்லா சும்மா இருக்க மாட்டா அது யாரு எங்க செய்தாலும் அது முஷரஃபா இருந்தாலும் நவாஸ் ஷெரீஃபா இருந்தாலும் முஷர் ஒரு வார்த்தை நான் அவரை எனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் மன்னிச்சுட்டேன் இவர் யார் சொன்னார் நவாஸ் ஷெரீஃப் சொன்னாரு ஆனா அரசாங்கத்துக்கு நாட்டுக்கு செஞ்சதை என்னால மன்னி பாருங்க ஒரு மனிதனை அல்லா இந்த முஷரப் இருந்தாரு லண்டன்ல அங்க உட்கார் கணவன்டா அவர் தான் இவருக்கு எதிராக வழக்கு வச்சிருக்கிறார்தான் மனைவியை கொண்டவன் சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் தான் இவருக்கு எதிரானவர் எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டும் இவர் உள்ளுக்கு வந்து எல்லாம் ஒரு மனிதந்த உள்ளத்துல மறைக்க நாடினா அவனால் ஒன்று செய்யலாம் நல்ல நிம்மதியா இருந்த மனசு போக வேண்டியது என்னத்துக்கு இந்த நிலைமை இப்ப மரண தண்டனைக்கு எதிர வந்து நிக்கிது நான் இத சொல்றேன் உமர் பாலம்பூரி ரமத்துல அவங்க ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அல்லாட தீனுக்கு பாடுபடும் பொழுது அல்லாஹ் சோதனையை கொண்டு வருவான் சோதனை வரும் பொழுது அல்லா ரபுல் இஸ் உதவி வரும் அந்த உதவியுடைய முடிவு ரெண்டாக பிரியும் ஒன்று அல்லாஹ் ஒரு சாரார அளிப்பான் இன்னொரு சாராருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் நாங்க எங்கட காரியத்தை செய்து கொண்டு போகும் நான் அல்லாட தீனுக்கு பாடுபடும் பொழுது நாங்க எங்களுடைய உடல் பொருளை தியாகம் செய்யும் பொழுது நாங்க அவங்களுக்கு பத்வா செய்யாம துவா செய்யும் பொழுது நாங்க எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு போகக்கூடிய இடத்துல எங்களுக்கு பயங்கரமான சோதனை வரும் எங்களை அடிக்க பாப்பான் பாப்பான் இல்லாம அவங்க நடக்கிற மாதிரி நாங்க நடக்காது நாங்க முஸ்லிம்கள் நாங்கள் எங்களுடைய பண்போடு தான் நடப்போம் அதுக்காக வேண்டி உடனடியாக முடிவு கொண்டு வரவேற்கிறோம் தாத்தாரிகள் அநியாயம் செய்தாங்க தாத்தாரிகளுக்கு அநியாயம் நடந்தது தாத்தாரிகளுக்கு அநியாயம் நடந்து தாத்தாரிகள் அநியாயக்காரர்களாக மாறிட்டாங்க இப்ப கொஞ்ச நாள் அநியாயம் இப்படிதானே போறது இந்த அரசாங்கம் அதுக்காக அநியாயம் செய்யும் இந்த அரசாங்கம் இதுக்கு அநியாயம் செய்யும் கையை வாத்தி மாத்தி கொடுப்பாங்க அவருடைய கைல இப்ப இந்த ஒரு இளவரசர் உண்டு காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருக்கிறான் அங்க ஒரு பெரிய ஆலி உண்டு சூஃபி ஒரு மேதை உண்டு நல்ல மனிதர் உண்டு தாடியோட இருக்கிறார் அல்ல அப்ப இது பலவிடத்தான் பேசியிருப்போம் நீங்களும் சில நேரத்தை கேட்டிருப்பீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஆனா சரியான படிப்பிலைக்குரியது அந்த வேட்டையாட போன அரசனுடைய இளவரசன் இருக்கிறானே அவன் நாயொண்ட கொண்டு போறான் நீ சிறந்த ஏண்டா அந்த உள்ளத்துல முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு உலகத்துல அப்படிதான் நடைமுறைதான் உலகத்துல இஸ்லாமு வெறுப்புன்னு வரும் அவன் சொன்னாங்க என்ன தெரியுமா மௌத்தா போனா நான் சேர்ந்துவேன் இல்ல நாய் சேருது சிலருடைய வார்த்தைகள் மற்றவனுக்கு இதாயத்துக்கு காரணமா வந்துடும் அந்த இளவரசு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருச்சு இளவரசர் உள்ளத்துல கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே பெரியார்களே அந்த இளவரசர் வந்து சொல்கிறார் நான் எப்ப ஆட்சிக்கு வருவனும் இந்த விஷயத்தை இந்த இஸ்லாம் இந்த ஈமான நீங்க எனக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அல்லாஹு தாலா அத நசீபாக்குறான் எந்த தாத்தாறைகள் அநியாயத்துக்கு ஆறாகி அல்லாவுடைய உதவியை பெற்று முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து நாப்பது நாலு 20 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு அல்லா தாலா அதே தாத்தாரிகளுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக அல்லா தீர வளர் வைக்கிறார் இதனால் அல்லா சுன போலாவுடைய தீன் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான் நாங்க நீங்க கண்ணியமானவர்களே செந்த வருஷமும் நான் ஞாபகப்படுத்தினேன் இன்னும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அலமது இல்லா சென்ற வருஷம் நான் அவங்கள்ட வந்து சொல்லும் பொழுது எங்களுடைய மத்தம் குழந்தைகளுடைய இந்த கல்வி விஷயம் அதனுடைய ஜூலை மாசம் மூவாயிரத்தி சொச்ச புள்ளையாக இருந்துச்சு இன்னைக்கு அலமது ஒரு வருஷத்துல பதினை குழந்தைகள் இன்றைக்கு ஓது பதினை குழந்தைகள் இன்றைக்கு இதுல ஓதுற இந்த சந்தோஷமான உங்களிடல நான் நான் இப்ப வரக்குள்ள ஒரு சகோதரர்கிட்ட கேட்ட நான் அவர்கள் மக்தபத்தி தான் பேசினீங்கன்னு சொன்னாங்க அதை பத்தி நான் பலதையும் பேசியிருப்பேன் டீடைல்ஸ் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மஸ்ஜிதுகள் வித் மக்த் சிலபஸ் எழுபத்தி ரெண்டு கிளாஸஸ் டோட்டல் ஒஸ்தாதுமார்கள் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதே ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி போன வருஷம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த வருஷம் அன்றைக்கு பதினெட்டாம் தேதி இன்றைக்கு பதிமூணாம் தேதி ஜூலை மாசம் நம்பர் ஆப் மசித் தொண்ணூத்தி மூணு கிளாசஸ் எழுபத்தி எட்டு எழுநூத்தி சொச்ச கிளாசஸ் அதனுடைய டோட்டல் மால்யூம்கள் ஐநூத்தி ஐம்பத்தி total students மாணவர்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு அல்லா ஆயலை போட்டு வச்சிருந்தா எல்லாத்தையும் நீங்க அடுத்த வருஷம் இது ஒரு லட்சமாக காணும்னு ஆசைப்படுற எங்கட இந்த மார்க்கத்த தீன சின்ன வயதிலிருந்து படிச்சிடும் அதுக்குள்ள அஸ்திவாரம் உங்களோட மஸித்கள்ல நெருக்கடி இருக்குது கஷ்டங்கள் இருக்குது யாருமே இது அதுக்கு முரண் இதுக்கு முரண் இது அதுக்கு இதுக்கு கஷ்டம் அதுலாம் எடுக்காதீங்க இதோட வேலை ஒவ்வொருவரும் நினைக்கணும் இது என்னுடைய வேலை மரண சாதவர்கள் தன்னுடைய போன வருஷத்துக்கு வருஷம் நடந்த ஜோடல இதுக்கு சொன்னார்கள் நீங்க போக கூடிய கஷ்டங்கள்ல கூட உங்களோட போகுதா என்றத பாருங்க இதுக்கு உற்சாகப்படுந்த ஊர்களில் இது இல்லையோ அவர்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இது ஒரு விஷயம் இதை பத்தி நீங்க கொழும்புல அகில நாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம் கொழும்புல தான் அதிகமான கொழும்புல தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது எல்லாரும் இதுக்கு முக்கிய கொடுங்க உங்களோட பணத்தை இதுக்கு செலவழிங்க உங்களோட மஸிதிகளில் இது அயாத்தாக்குங்க எதுக்கும் மொரணாக இது மோதலாக கருதாதீங்க இது எங்களுக்கு இடைஞ்சல் அது இடைஞ்சல் இப்படி இதெல்லாம் வேண்டாம் அழகாக எல்லாம் நடக்கட்டும் கையை போல காலை போல கண்ணை போல தலையை போல ஒவ்வொன்றும் கயிறுக்கு உதவியாக இருக்கட்டும் இந்த கோட்பாடோட இதை வளருங்க இந்த வருஷம் இப்ப இது பதினஞ்சாயிரமாக இருக்கிறது அடுத்த வருஷம் ஒரு லட்சமாக அலமது இல்லா நூத்தி எழுபத்தி சொச்ச கம்பெனிகள் இன்னும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா கஷ்டம் கொண்டு எங்களுக்கு தான் என்னது நாங்க முந்தே ஒரு இருபத்தி லட்சம் 15 லட்சம் ரூபாய் மாதம் எங்களுக்கு வந்தது ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவு போனது மற்றத மற்ற செலவுகளுக்கு நாங்க செலவழிச்சு இப்ப பணம் அறவிட முடியாத நிலைமையை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் எங்கட ஒப்பந்தத்துல நாங்க பணம் எடுக்க மாட்டோம் எங்கட சில முஸ்லிம் முக்கியஸ்தர்கள் சில காபீர் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து டிசம்பர் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம் பதினஞ்சு லட்ச மாதாந்த சம்பளம் நாப்பத்தி எட்டு ஐம்பது பேர் எங்க ஹலாலுக்கு வேலை செய்யறாங்க இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்ப இன்றும் அந்த பெரிய நோட்டீஸ் போர்டு ஒன்று போட்டிருக்கோம் அதை படிக்கலாம் அந்த கம்பெனிகள் எல்லாம் எங்களோட தான் இருக்கிறாங்க அடிக்கோத ஒரு நிர்பந்தம் உண்டு ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுதான் எங்களுக்குள்ள நெருக்கடி மத்ததெல்லாம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்துல இதைவிட வித்தியாசமான ஒரு முறைய நாங்க கையாள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க அதுக்குரிய ஒரு பொறுமுறைய ஒரு வித்தியாசமான ஒரு முறைய கையாள் நாங்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு நீங்க உதவி செய்யுங்காசம் சிறப்பாக்கி வைக்கிறோம் சந்தேகங்கள் வரும் சோதனைகள் வரும் நிதானமாக அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் மசூரா செய்வோம் ஆலோசனை செய்வோம் உலமாக்கல் கருத்து வேற்றுமைகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையாக செயல்படுவோம் இந்த நிலைமையை தான் நாம் கையாளும் அடுத்தது பல விஷயங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறது குர்பான் விஷயத்தை கொழும்புல முறையாக கையாள வேண்டும் பெரும்பான்மை சமூகம் மாடனுக்குறத நிப்பாட்டி போட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு ஆடும் வேணுன்னா பாகிஸ்தான் இருந்து ஒத்தகத்தையும் கொழந்தை இறக்கி இங்க எங்களுக்கு கொடுக்கலாம் நாளை விரும்ப மாட்டோம் இப்படி தடைகள் வரணும் ஆனா நாங்க என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி சில சக்திகள் வேலை செஞ்சு கொண்டு நாங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க போடுறாங்க ஒவ்வொரு மசிதிலையும் அதுக்கு பணம் கலெக்ட் பண்ணி கொழும்புல எத்தனை அறுக்கலாம் எங்கெங்களை கொண்டு போயிட்டு அறுக்கலாம் எப்படி அது கொண்டு வரலாம் அதுக்கு என்ன செலவுகள் போகும் இதெல்லாம் ஸ்கீம் ஒன்று பண்ணி அழகாக இதை செய்யறதுக்கு இல்லைன்னா இந்த காலத்துல பிளாட்லயும் வீட்டிலையும் கொழந்தை அறுக்கிறது சாத்தியம் இல்லை இது பிரச்சனைகளை கூட்டுறதுக்கு வழிவகுக்கும் அதுக்கு நாங்க ஒரு திட்டத்தை கொழும்பு டிஸ்டிக் ஜம்யத்துள்ளமா ஓகே முக்சித் மௌலவி முர்ஷித் மௌலவி மௌலவி இவர்களை அதுக்கு பொறுப்பாக்க இருக்கிறோம் அவங்க இதுக்குள்ள மஷூராக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க வெகு சீக்கிரம் உங்களுக்கு இந்த காரியத்தை அவர்கள் முன்வைப்பார்கள் விஷயம் இப்ப நடக்க போகிறது ஹஜ்ஜுடைய கோட்டாக்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வருஷம் ஹஜ் வந்து காவத்துல்லாக்கு போறவர்களை ஒரு நாளும் சவுதி அரசாங்கம் தடுக்க மாட்டாங்க கபத்துல அவங்க போறவங்கள தொண்ணூறாயிரம் பேர் தவாஃப் செய்யறதாக இருந்தா டைம் எதிர்காலத்துல ஒன்று லட்சம் பேர் செய்யறதுக்குண்டான வேலை செய்யறாங்க பத்து பேர் நடக்குறாலே கொஞ்சம் சரியாதானே போடணும் பத்தாயிரம் பேர் இல்ல ஒன்றரை லட்சம் நடக்கிறண்டா கங்க்ரீட் எல்லாம் சரியா போட்டா சரி வரும் இல்லண்டா பெல்ல கூலிய குடுக்கணும் துன்யா அதனால எண்ணிக்கை குறைச்சிருக்கிறான் நாங்க சந்தை செஞ்சு கொள்ளாம பிரச்சனைகள் படாம கோட்டு கச்சேரிக்கு ஏறாம விட்டு கொடுப்போன்னு இந்த ஹஜுடே விஷயத்துல நடந்து கொள்ளணும் போக கூடியவர்களும் நாட்டுக்கு போயிரிதிகள் மாதம் ஆரம்பிச்சிருச்சு சொல்லுங்க எல்லாரும் நீங்களாக போகணும் என்பதற்காக வேண்டி இந்த தல்வியா தான் இன்னைக்கு சில மக்கள் அந்த காலத்துல முன்னே காலத்துல நடந்து போவாங்க எதுக்கு ஈராக்கிலிருந்து நடப்பாங்க ஈரான்ல இருந்து நடப்பாங்க சரியா இருந்து நடப்பாங்க எப்படி மக்கள் ஹஜ்ஜுக்கு நடந்து போனாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு கூலியும் கிடைக்குது உங்களோட சேவைக்கு அதை நீங்க எடுத்துக்கோங்க நிதானமாக செயல்படுங்க சண்டை சக்கரம் இல்லாம மூலமாக இதுகளை நடத்துங்க அதையும் நீங்க ஜெம்யத்தில் வா ஒப்படைச்சிங்கன்னா எங்களால் எல்லாத்தையும் தூக்க இயலாது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஜெம்யத்திலமா போயிட்டு எல்லாத்திலையும் கை எது ஜெம்யத்திலமா அரசாங்கத்தோட சம்பந்தம் இல்லையோ வெளியிலிருந்து அரசாங்க விஷயங்கள்ல இப்படி செஞ்சா நல்ல ஒரு மஷூரா சொல்லிடும் நீங்க வகுப்பு போர்டிலையும் கையை போடுங்க நீங்க அதுலேயும் கையை போடுங்க இதுலயும் கையை போடுங்கன்னா கடைசி எங்களை கை சுட்டு போகும் அதனால எது ஏழுமோ அது மட்டும்தான் எங்களுக்கு செய்யணும் மற்றது எங்களுக்கு துவா செய்வோம் எங்களால் முடியப்படுத்துறதுக்கு வழிகளை செய்வோம் இது ஒரு விஷயம் அடுத்த உள்ளத்தில் நான் சென்ற நவம்பர் மாசம் ஏன்னொரு நண்பரோட நான் பிரயாணம் செஞ்சேன் சவுத் ஆப்பிரிக்கா அல்ல அவருக்கு கூலிய தரணும் நானும் அவரும் பிரயாணம் செஞ்ச மூணு விஷயத்துக்காகவே ஒன்னாவது பிரயாணம் செஞ்சது இந்த மொத்த விஷயத்தை பார்க்கறதுக்கு ரெண்டாவது ஹலால் விஷயத்த கொஞ்சம் டெவலப் பண்றது மூணாவது இதுதான் எந்த டார்கெட்டாக இருந்துச்சு அது இந்த நவம்பர்ல இருந்து வந்த பிரச்சனையால அதெல்லாம் அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு அது என்னதுன்னு சொன்னா இந்த கவுன்சிலிங் இல்லற வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு காசிக்கோட் அறுபது காசிக்கோட் இருக்குது நார்த் சவுத் எடுத்த எடுப்புக்கு தலாக்கு போக கூடாது அல்லாக்கு அலாலாக்கப்பட்டதுல ஆக வெறுப்பானதுதான் தலாக் எடுத்தெடுக்க தலாக்கு தலாக் கடைசி தான் காஜி கோட்டா தலாக்குலாம் வந்து அவங்களுக்கு அங்க வர்ற கேஸ் அதிகமாக இருக்கு அதனால ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்குது இது சவுத் ஆப்பிரிக்கா ஜெமியத்தில் உள்ளமால சுமார் இருபத்தி ரெண்டு பெண்களுக்கு கீழே இந்த யூனிட் ஒன்று நடக்குது பல வகையான பிரச்சனைகளை பெண்கள் அதைக்குள்ள அந்த பிரச்சனைகளை கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் தீர்க்கணும் ஏலாவது கட்டத்தில் காதுகிட்டு போகணும் இது ஒரு விஷயம் ஒன்று கட்டாயம் நடக்கணும் என்பது எங்களுடைய மிக ஒரு எதிர்பார்ப்பாக விருப்பமாக இருக்கிறது அடுத்தது கனிமனவர்களே நாங்கள் இந்த ஊர்களும் ஆரம்பிக்கணும் வறிய மக்கள் பிச்சை கேட்கிறத நிப்பாட்டம் அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு கொண்டு வரப்படணும் பல இடங்களில் இது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது சாத்தியமாக இருக்குது கொஞ்சம் கவனம் செலுத்தினா சென்சஸ் முறை ஒன்று இருக்குது இந்தியாவில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சரியான வெற்றிகரமாக நடக்குது ஒரு ஊர்ல வரக்கூடிய அந்த அந்த ஜனத்தொகையை வெற்றியை வரக்கூடிய பிரச்சனைகள் அடையாளம் கண்டு இது இதெல்லாம் மிக நீண்டு பேச வேண்டியது நினைப்பாவில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு கேள்விப்பட்டேன் இந்த ட்ராப் அவுட் போயிட்டு எட்டு வகுப்புல பத்து வகுப்புல படிச்சிட்டு இடையில படிப்ப தொடர இல்லாம அப்படி வாலிபர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் வாரிதங்கள் எங்கடைய சமூகத்துடைய சொத்து கொழும்பு தான் வியாபாரத்துடைய சென்டர் ஆனா கொழும்புல தான் முஸ்லிம் சமூகத்துடைய கல்வியுடைய வீழ்ச்சி பயங்கர வீழ்ச்சி பொருளாதார நெருக்கடி வீடுகளில் படிக்கிறதுட கஷ்டம் நெருக்கடிகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய இந்த நிர்பந்தம் இதுக்கு சரந்தை நிறுவனம் என்ற மூலமாக சில ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவர்களை எதிர்காலத்தை நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாகிகள் கொண்டு சேர்ந்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து என்ன செய்ய உங்களுடைய இந்த வாலிப சமூகத்தை எதிர்காலத்தில் ஒரு தொழிலை படிச்சா ஒரு தொழிலை அவர் ஏதோ ஒரு சரியா அனுமதிச்ச இந்த துறைய அவர் படிச்சுட்டார் என்று சொன்னா அவருடைய ஆறு மாச ட்ரைனிங் அரசாங்கமே நடத்துதான் அரசாங்கம் வந்த ட்ரைனிங் நடத்தி ஆக நடத்திட்டு அவருக்கு ஒரு தொகை பணமும் கொடுக்குதாம் அப்ப அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் கருவந்தர்கள் அதுக்கு உதவியாக இருக்கணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தையும் மிக கவனத்துக்கெடுங்க தலாக்கள் அதிகரிக்க கூடாது பெண்கள் வெளிநாடுகளுக்கு போறது அது தவிர்க்கப்பட வேண்டும் தொழிலுக்கு போறது அதுக்குள்ள காரணங்களை அடையாளம் காணுங்க சிக்கர் பண்ணுங்க கவலை சில விஷயங்களை உட்கார்ந்து யோசிச்சாதான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனா நிச்சயமாக அல்லா கிட்ட நம்பிக்கை இருக்குது இந்த ரமதாலுடைய இந்த சிறப்பான காலத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லு பொழுது இது காத்தல போக மாட்டாது நிச்சயமாக அல்லாஹ் தலா இதுக்குள்ள வழிகளை கட்டாயம் செஞ்சு தருவார் அதனால எல்லாரும் அஹமது இல்ல முக்காம் மணி நேரத்தை அமைதியாக கழிச்சிருக்கிறீங்க உங்களை பார்க்கல உள்ளம் மிக சந்தோஷப்படுகிறது இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இவ்வளவு நெருக்கடியில நீங்க எல்லாரும் இருந்ததை பார்த்து நிச்சயமாக அல்லா உங்களோட இந்த காட்சை பார்த்து சந்தோஷப்படுவார் அல்லா எங்களை எல்லாரையும் கபூல் செய்யணும் எல்லா வீடுகளும் வீடுகளுக்கு அன்பார்ந்த சகோதரர்களை கொஞ்ச நேரம் கட்டாயம் கொடுங்க பெற்ற பயிற்சி ஆக பொறுமதியானது பொறுமதியானதான் வீட்டுல தாலீமா ஆரம்பிங்க மிகப் பொறுமதியானது பத்து நிமிஷம் நீங்க குழந்தைகளோட உட்காருங்க நவியுடைய ஹதீசனை வாசிங்க அப்பதான் வீடுடைய சூழல் ஒரு சிறந்த சூழலாக மாறும் பெண்களை பெண்களுக்கு பயிற்சிக்குரிய விஷயங்களை ஏற்பாடு செய்யுங்க அல்லாவுடைய يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث اصلئ لنا شأننا كله ولا تكننا الى انفسنا طرفه عين انك انت كل الى انفسنا تقلنا الى ضعف واوره وذنب وخطيئه يا اول الاولين يا اخر الاخرين يا عظم القوه المتين يا راحم المساكين ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين اللهم انا ضعفا وقضي في رضاك ضعفنا وخزل الخير بنواصينا اللهم انا ضعفا وقضي في رضاك ضعفنا وخزل الخير بنواصينا يا اول الاولين يا اخر الاخرين يا ذا القوه المتين يا راحم المساكين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 اللهم إنا نسالك من الخير كله وآجله ما لم نعلم சீக்கிரமாக கேக்குறோமே அல்லா அல்லஹு என்னான சலுகமி கேட்கிறோமே அல்ல தாமதத்து வர கூட்ட இளவை கேட்கிறோமே அல்லா சீக்கிரமாக வரக்கூடிய நலவை கேட்கிறோமே அல்லத்துல பாதுகாப்பு தேடுகிறோமையல்லாம் எல்லா ஷர்ல இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறவையல்லாம் எல்லாம் தாமதிச்சு வரக்கூடிய ஷர்ல இருந்து எல்லாம் உடனடியாக வரக்கூடிய தீங்கல இருந்து எல்லா இறக்கம் உள்ள ரப்பா கர்ணை உள்ள ரப்பா எங்களை பராமரிக்கக்கூடியவன் யாருலாம் எங்கள தேவைகளை தரக்கூடியவன் யல்ல எனக்கு உதவி செய்யக்கூடியவன் யல்லாம் நீதான் எங்கட தேவைகளை தருகிறா எஜமானனே உன் பக்கம் கையேந்திருக்கிறவையல்லாம் முப்பது நோன்பை நீதான் எமக்கு தந்தாயா ல்ல இறக்க முள்ளவன் எங்கள் மீது நீ இறக்கப்பட்டிருக்கிறாய் எமக்கு நோம்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாயா ல்லா எங்களோட உடல் ஆரோக்கியத்தை சீராக்கி தருவாயாக எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக எங்கட அக்கீதா கொள்கைகளை சீராக்குவாயாக எங்களோட ஆகரத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக நான் ஆகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சமூகமாக எங்களை ஆக்குவாயா மிக இறக்கம் உள்ள ரொம்ப அல்ல நீ கர்ம உள்ள உள்ள நீல்லாம் நீ எங்களை தந்திக்க மாட்டாய் தெரியுமால்லாம் தந்திரியால்லாம் எங்களுக்கு தந்திரியா ஹிதாயத்த சாயா எங்களுக்கு ஹிதாயத்த சாயா என்னட கஷ்டங்களை போக்கடியா என்ன பிரச்சனைகளை தீர்த்திடையா எல்லா நீ தாயா நீதான் தரக்கூடியவன் யாருலாம் இந்த வியாபார கருத்துல வரக்கா என் கடன்களை போக்கிறியா இங்க நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்கிறியாள்லாம் விதவைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக்கிட்டாய்லாம் யெல்லா திரு நாயனே எஜமானனே கர்ண்பே நீ எப்படிப்பட்ட ர நீ கொடையாள இறக்கம் உள்ளவனியல்லா நீ நாஸ்திகர்கள் மீது அறக்க வச்சிருக்கிறாயா நீ காதிர்கள் மீது இறக்க வச்சிருக்கிறாயா இந்த நாட்டு மக்கள் மீது நீ இறக்கப்படுவாயாக இந்த நாட்டு முஸ்லிம்கள் மீது இறக்கப்படுவாயாக இந்த நாட்டு மக்கள் மீது இறக்கப்படுவாயாக இந்த நாட்டு முஸ்லிம்கள் மீது இறக்கப்படுவாயாக உன்னுடைய கர்ணை அருளை நீ எங்கள் மீது சாட்டி விடுவாயாக எங்களுக்கு ரஹமத்தை தந்து விடுவாயாக மக்புரத்தை தாயால்லா நாளை பட்டோலை கிடைக்க வேண்டும் நிற நடுக்கம் இருக்கிறது மாறிபடியும் அதே பயங்கரமான பூமி அதிர்ச்சியாக மாறிவிடும் யாருல்லாம் அப்படி தண்டனைகளை தந்துவிடாத அல்ல எங்களால தவறு நடந்திருக்குது அல்ல குற்றங்கள் செய்திருக்கிறோம் யாருல்லாம் பெரும்பாவங்கள் நடந்திருக்கிறது யா உண்மையாகவே உள்ளத்தான் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம் யா ல்லா மன்னிச்சதுயா எப்படிப்பட்டவர்கள் எல்லாமே மன்னிச்சிருக்கிறாயா லா எல்லாம் அவர்களும் மன்னிச்சது போல மன்னிச்சு விடுவாய்க்க உன்னிடத்தில் கையெழுந்திருக்கிறோம்லா விவாதத்தைகள் செய்தோம்யா நோம்பு நோற்றோம் யாழ்லா தொழுகையில ஈடுபட்டோம்யா கேமல்லையில ஈடுபட்டோம்யா எல்லா புராண ஓதல்ல ஈடுபட்டோம் யா ல்லாம் நல்லமல்களில் ஈடுபட்டோம் யா ல்லாம் இப்தார் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டோம் யா ல்லாம் ஏழைகளுக்கு இப்தார் செய்விட்டோம்யா a ஜத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் தர்மங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகிவிடுவோம் எதையுமே இதுவரைக்கும் பிளவால் அடைந்தது இல்லையா ஒற்றுமை கொண்டுதான் அனைத்தையும் அடைந்திருக்கிறோம் எங்களை பிளவுபடுத்த பார்க்கிறான் சந்தோஷம் நாங்கள் பிளவுபடுவது யா எங்களுக்கு அப்படியான நிலைமை தந்துவிடாதே நிலைமை ஏற்படுத்தி விடாது எங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கி விடாது எங்களுக்கு சோதனை ஏற்படுத்தி விடாதே அல்லது பாதுகாப்பாது அரசு நாட்டையும் முஸ்லிம்களையும் பாதுகாக்கியால் பாதுகாப்பாக்களை பாதுகாப்பு பாதுகாப்பட்டு மறைக்க முடியாத வெற்றியை தான் கேட்போமே தரா விட்டாலும் திரும்பவும் எல்லாம் கேட்டு நீ ச நான் கேட்பதுனால நீ சளிப்படையவாட்டாய்லாம் நீ மகா கிருப்பு லஜமானியால் மிக கருந்து உள்ளவன் யா அல்லா மிக இறக்கம் உள்ளவன் எங்கள் மீது எங்க அழிச்சு விடாதே சேவலை அழைச்சி விடாதே நடு நிசையில கேட்கிறோமே அல்ல எங்களுக்கு மன்னிப்ப தாயல்லாம் வாழ்க்கையை மாற்றி விட அல்ல தவறுகள்ல இருந்து தௌபா செய்கிறோமே அல்ல ஜிலிருந்து தௌபா செய்கிறோமே அல்ல குடியிலிருந்து தோபா செய்கிறோம் அநியாயத்திலிருந்து தௌபா செய்கிறோம் விவசாரத்திலிருந்து தோபா செய்கிறோம் ஈடுபடுவது தோபா செய்கிறோம் எல்லா பயிற்சியும் தந்திருக்கிறது மன்னிச்சரி நரக விடுதலை தந்திரியா நரக விடுதலை தந்திரியா நரக விடுதலை தந்திரியா அல்ல உன்னுடைய துன்யாவுடைய நிறுத்தை தாங்க மாட்டாதே அல்ல நரக நெருத்தை எப்படி அல்ல அபூலகிறார்களா தண்டனைகளை நெருப்பையில் இருந்து பாதுகாப்பாக விருப்பத்தை போற்றா சொர்க்கான முஸ்லிம்களாக மரணிக்காக இந்த நாட்டில் உள்ள மதர்சாக்களை பாதுகாக்கலாம் உலமாக்களை பாதுகாக்கலாம் அடுத்த வருஷத்துக்குள்ள எிக்கையால் சிறப்பாக கூட்டவை அதுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி தாயால் ஜெம்யா செய்யக்கூடிய அனைத்து பணிகளை நீ கபூல் செய்யலா உலமாக்களை ஒற்றுமையாக இருக்க கருவை செய்யலா எங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை போக்கடியால் நாங்க போடக்கூடிய திட்டங்களை கபூல் செய்வானே இந்த வருஷத்துடைய கபூல் செய்வாயாக வருஷத்துடைய வருகை ஹாஜிகளுடைய வருகை லேசாக்குவாயாக கட்சிய வேலைகளை மக்கள் அதீரா துரிதமாக முடிச்சு தருவாயாக எல்லாம் குடும்பத்தில் பலரும் நோயாளிகளாக இருக்கிறார்களா அதுக்கு பூர்ண சுகத்தை தருவாயாக குழந்தைகளை நேரான வழியில் நடத்துவாயாக குழந்தைகளை கண் கொள்கை ஆக்கி தருவாயாக அவர்களை கண் குளிர்ச்சி ஆக்கி தருவாயாக கூடிய கபூல் செய்யூ குடும்பங்களை நிற்பந்திருக்கிற விதவை இருக்கிறார்களே அல்ல வாழ்க்கையை சீராக்குவையா அனாதைகள் இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் நீட்டி செய்ததையல்ல நீ உதவி செய்யமானே இந்த மகல்லாவை ஊரை சிறப்பாக முஸ்லிம்களை அவர்கள் பொறுப்பாக இந்த நாட்களில் எங்களுக்கு ராம செய்வாயே எங்களுக்கு முஸ்லிம் ہے ہے ہے ہے பாக்கியாவது இந்த மகளால் மரணித்துவிட்டார்களோ அவருடைய சின்னத்தில் இருக்கிறார்களோட வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயாக பாடுபட்டு செய்து விட்டார்களோ உலக வாழ்க்கை சிறப்பாக والد ادھر سے வாலிபர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கிய அல்ல உலகமெல்லாம் தீனுக்கு தேவை இருக்கிறது அல்ல தேவை தேவையுள்ள மக்களாக இருக்கிறோம் யாருல்லா எங்களுடைய நாட்டில் மக்கள் நல்ல வருவதை விரும்புகிறார்கள் யாருல்லா உலக நாடுகளுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கிறது யா எங்களை ஊராக சென்று இந்தாட்டக்கூடிய மக்களாக ஆக்கியிருப்பாயாகவே எங்களது வாக்களினை ஏற்றுக்கொள்வாயாக எல்லாம் எல்லாருக்கும் மறைவான உதவிகளை செய்வாயாக எங்களது வாக்களை அங்கீகரிப்பாயாக அல்லாஹுடைய நபி அவர்கள் கேட்டு எல்லா நலவையும் கேட்கிறோம் அல்லா அவர்கள் பாதுகாப்பு தேர்ந்து அதிலிருந்து வாதுハப் เตருகு ரம்யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா ஹபீபினா வ ஷஃபீனா மௌலானா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு